ஒரு நான் தேவாங்க குரு அப்படி ஜெகத் குரு ஜேவாங் ஜெகத் குருன்னு வந்து கம்பளெலாம் வச்சுக்கிட்டு தாமியார் போட்டு வச்சுருக்கேன் நான் பெரிய கடன் கட்டுறேன் ஒரு ஒருபா கொடுங்க அப்படின்னாங்க கயிறாக அது யாத்திரைக்கு போகும்போது ஜண்டு தேவைப்படுது இது நாய் எதா வந்தால் கொஞ்சம் பாதுகாப்புக்கு கயிறு கமலம் கொண்டு போகிறாங்கல்ல அது கட்டி இடைச்சிக்கிறதுக்காக கயிறு வேணும் தண்ணியை கே கேனில் கீழக்கீ இருக்கும் அது அப்படியே மொண்டு கேட்கறதுக்கு கயிறு தேவைப்படுது ஒரு கயிறு வேணும் இரண்டாவது கையில் வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்காக அதெல்லாம் பெரிய மகானன் காட்டுறதுக்காக சவலை சாகரமாகிய சமய தேநிலைய அவனை தனிமை பாலுவராதன தனுவை தானே நடுவ கவலைக்காகரமாவன கடைகட்கே நடமாடுவ கலைவிற்றே உணவாவன கருவிப்பே பல கோடியேன் அவதாரிகை சஞ்சலத்திற்கு ஏதுவான பல மார்க்கங்களை கற்று அனுஷ்டிப்பன அப்படி சில பேர் இருப்பாங்க தன்னை உள்ளபடி அறியாதன தேகத்தையே ஆத்மா என்று இருந்திருப்பன அப்படின் சொல்லுது கவலை கிடமாயிருப்பன அப்படி சொல்ல இருக்கும் அற்ப சுகங்களுக்கே ஆசைப்பட்டு உழல்வன கொஞ்சம் சரி சௌர்தியமாக இருந்தால் அதுக்கே தெரிவாங்க கல்வியை விற்று புசிப்பனவான அகங்காரப்பெய்கள் அனந்தமாம் என அகங்காரப்பே ஏராளமாக இருக்க இதன் பொருள் தவளை சாகரம் ஆகிய சமயத்தே நிலையாகணும் இளத்திற்கு ஏதுவாய் கோடி கோடியாக கோடி கோடியான பூர்வபட்ச மார்க்கங்களை சித்தாந்தமாக கூறுவணும் பூர்வபட்சம்னால் அத்வைதத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் உள்ளதெல்லாம் பூர்வபட்சம் பேரும் ஆனால் அது முடிவு இல்லை இப்போ கர்ம காண்டம் பக்தி காண்டம் தான் சாதனம் வச்சுக்கலாம் சாத்தியமாகாது அதுதான் சாத்தியமான்னு சாதிப்பாங்க அது அவங்ககிட்ட ஆக்கிரகம் அது இப்போ பக்தி மார்க்கம் ஞானமாக சாதனம்னு அவன் சொல்கிறான் அதனால் பக்தி அவங்க அப்படி இல்லை எங்கள் பக்தி மார்க்கம் ஞான சா மார்க்கம் சாதனம் அமைப்பாங்க அவங்க அப்படி மாத்தியம் பேசுறாங்க தன்னை மெய்ப்பால் உணராதனை தனது யதார்த்த சுரூபத்தை ஆராய்ந்து அறியாதனை உண்மை சுவரூபம் என்னையா அப்படின்னு சொன்னால் ஊலச பிரம்மன் அவங்க சொல்ல மாட்டாங்க பிறகு என்ன உண்மைஸ்வரூபம் சரிதம்தான் உண்மை சுரூபம் தனுவை தாஞ்சன தாடுவ நாடுவ தேகத்தையே ஆன்மாயில் இருப்பன அருள் பதில் வலிநமருக்கு இடையரம் போடுக்கணும் கவலைக்கு ஆகாரம் ஆகணும் துன்பத்திற்கு உறைவிடமாக இருப்பனே பட் சேர காரியங்கள் போகிற துன்பம்தான் பிடிக்கும் அழிய நன்மை கொடுக்காது கடைகட்கே நடமாடுவ கீழான விஷய சுகங்களுக்கு என்றே சஞ்சரிப்பன கூடா ஒழுக்கங்களோடு கூடியிருப்பார்கள் கலை விற்றே உணவு ஆவண கருவிப்பேய் பல கோடியே கல்வியை விற்று உணவு உண்டு வாழ்வனவாகி அகங்கார பேய்கள் அனந்தம் கோடி கொள்ளனாம் கற்ற கல்வியை பிரசங்கம் பண்ணுறது அப்புறம் ஜோசினம் பார்க்குறது வைத்தியம் பார்க்குறது பில்லிசூன்யம் செய்கிறது பாடம் போடுறது இதற்கெல்லாம் அப்படி பணம் சம்பாதி தான் கல்வியை பயன்படுத்துவாளு உழவுக்க நிஷ்காம செய்ய மாட்டார்கள் அப்படிங்க காசுக்கு அல்லைன்னா போகமாட்டாங்க பணம் கொஞ்சமாக கொடுத்தாலும் கூட விடுறதில்லை கேட்டு கேட்டு கேட்பாங்க இன்னும் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே என் பசங்க என் பேர் பெற்ற பிரசங்கம் இதுக்கு நூறுரூவா கொடுத்தா பத்துமா ஐநூறுரூவா கொடுங்க அப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரசங்கெல்லாம் அப்படியே கேட்பதுதான் கொடுத்தேன்னு பேர் ரிட்டர்னு செய்தோம் சேதன்யம் என்ன அறிவடிவுன்னு அர்த்தம் சேதனம்னா அறிவு சேவன சம்பந்தம் சைதன்யம்னு பேர் சம்பந்தம் இதை குறிக்கும் அந்த நெட்டு எழுத்துக்கள் சிவசம்பந்தம் சைவம் வீட்டு சம்பந்தம் வைஷ்ணவம் புத்த சம்பந்தம் பௌத்தம் ஜெயின சின சம்பந்தம் ஜெயினம் இப்படி அந்த நெடில் வரும்போது சம்பந்தத்தை காட்டும் அதனால் சேன சம்பந்தம் சைதன்யம் பேர் சேரணா அறிவுன்னு அர்த்தம் அறிவு ஓடி அர்த்தம் கூடியது கூடிய சேர்த்துக்கணும் அது கூடத்த அந்த அதிர்ஷ்டான சேதனியமான கூடத்தனோடு கூடத்தனுடைய அறிவுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அடைகட்டாவுகோடிகள் அளவில் காமசனாதியை அமைவற்றே நிலையாமையையும் மறைவோற்றே அறியாதன சடை கட்டாம் அழியா உடல் த உடல் தலை கட்டாம் நினையா ஒரு தமைமை நுழராதன சமய பேய் பல கோடியே அஞ்சு பேரணி மூலமும் அத்வைதானந்தோரை உலக்கோரையும் நாலாம் அத்தியாயத்தில் பேய்களை போச்சு விட்டு வர்றார் அஞ்ஞானிகள்லாம் பேய்கள் என்று சொன்னார் அதில் அஞ்ஞானிகள் என்றால் பேர் படிக்காதவர் மட்டும் இல்லை படித்தவர்களும் அஞ்சாலாக இருக்காங்க தத்துவானம் வந்த வரை தவிர மற்ற எல்லோரும் பெய்கள் தான் ஆனால் தத்துவானிட்டே சிசரலாக இருக்காங்களே அவர்கள் பேய்களில் அதை தவிர தான் தத்துவானம் வந்ததாக பாவனை பண்ணிக்கிட்டு வாய்வாந்துகளை இருக்காங்களே அவங்களும் பேய்கள் தான் சொன்னாங்க அவங்களும் முன்னால் சொன்னார் அத்தகைய பேயில பலரகம் என்று சொல்லி அதில் ஒரு சில சொல்வந்த சொன்னார் இப்போது இத்தொடர் சொல்கிறார் அவதாரியை வேடங்கள் தரித்தன காம குரோத மிகுதியால் அமைதியற்று உலக விஷயங்களை நிலையற்ற நிலை உணராதன சடை கட்டாதன முடி எடுக்காதன உடலிலும் தலையிலும் ஆடை அணியாதன மனோவாக்கிற்கெட்டாத பரவஸ்துவை தேகமுள்ள போதே அறியாத சமயப் பெயர்கள் பலவாம் என அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமய கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு எங்கள் சமயந்தான் உயரும் எங்கள் சமயம் தான் உயரும்னு இந்த பிறகு கூடர்கள் யானை கண்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதன்பொருள் அடைகள் தாவுக அலங்காரத்தோடு சஞ்சரிப்பன கோடிகள் அளவில் கோடிக்கணக்கான காமசனாதியை அமைவு அற்றியே நிலை அமையும் காம குரோதாதிகளால் அடக்கமில்லாத சஞ்சல உற்றிருப்பன மறைவோ உற்றே அறியாதன ஆவரண சக்தியால் மறைக்கப்பட்டு தன்னை உணராதன சடை கட்டா மொழியா உடல் தலை கட்டா சடை கட்டாதன முடியெழுக்காதன உடலில் உலை உடுக்காதன தலைமையில் கட்டாதன நினையா ஒருதமை மெய்ப்பால் உணராதன மனத்திற்கு எட்டாததும் சமானமற்றதுமான தன் சொரூபத்தை உள்ளபடி அறியாதனவான சமய பேய் பல கோடி பல மார்க்கங்களில் உள்ள பிசாசங்கள் பல கோடிகள் ஆகணும் இப்படி மத கொள்கையிலே முரண்பட்டவர்கள் அனந்தம் பேர் அப்படி அதுக்கெல்லாம் ஒரு சின்னங்கள் வைத்துக்கொள்கிறார்கள் இன சின்னங்கள் முடி வச்சுக்கிற சில பேர் ஜட வச்சுக்கிறது சில பேர் ஜடம் இல்லாமல் இருக்கிறது ஆடம்பரமான ஆடைகள் உடுத்துக்கொள்வது முட்டை கையில் தண்டங்கள் வச்சுக்கிறது இப்படி பல ரகம் இருக்கு உன்ன தண்டப்பன் சொன்னார் முக்கோள் ஏக தண்டம் திருத்தெண்டம் என்று பேர் ஓடுகோல் இப்படி பல்வேறு புகையான சின்னங்கள் வைத்துக்கொண்டு சொன்னாலும் கூட ஒரு வரம்பொருள் இருக்கிறது என்பதே உணர்றதில்லை அவங்க உணராதனால இவர்களெல்லாம் பேய்கள் தான் என்று இந்த பாட்டில் இப்படி பல ரகம் இருக்குது உழலத்தான் இழையாதன உணவிற்காவன தேடுவ உணர்வைத்தான் உணராதன உலகத்தார் நக வாழ்வன கரளத்தான் உரையாடுவ கதரத்தான் உசியாதன கனகத்தே மனநாவன கருவிப்பே பல கோடியே முன்பாட்லேயே சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்சம் விரிக்கிறாங்கிறார் மனத்திற்கு எட்டாததும் சமானமற்றதுமான தன் சொரூபத்தை உள்ளபடி அறியாதனவான பல மார்க்கங்களுள்ள பிசாசங்கள் பல கோடிகளாகணும் அத்வைத கருத்துக்கை உணர்ந்த ஞானிகள் அவரோடு இருந்து சேவை செய்து ஞானமடை இச்சையுடைய மூச்சுக்கள் தவிர மற்ற எல்லாருமே பேய்கள் தான் இந்த சாத்திரங்கள் சாத்திரப்படி கருத்து அத்தனை பேர் பெய்கள் அப்படிப்பட்ட பேய்கள் பல ரகம் ஒன்று காட்டுறாரு ஒவ்வொரு ரகம் பல கோழி ஒரு கோழி ரெண்டு கோழி இல்லை அதை விட சில தான் காட்டுறேன் எல்லாமே இல்லை இப்போ பல ரகம் சமுதாயத்துறை கல்வித்துறை சமயத்துறை இப்படிலாம் சொல்கிறாரு இனி பொதுவாகனு சொல்கிறாரு பொருள் உலக தான் இளையாதன சுழன்று திரிவதற்கு தளராது திரிவனவாகும் சுத்ததாக கெட்டிக்காரங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உணவிற்கு ஆவண தேடுவ உண்பதற்கே ஆக வேண்டியதை செய்து கொண்டிருப்பனவாம் இராவும் புகழ் குடும்ப சம்ரட்சணை அல்ல தன்னுடைய வயிறு வளர்க்கணும் இதைத்தாரும் வேறு கிடையாது உணர்வைத்தான் உணராதன அறிவாகிய தன சொரூபத்தை தாம் அறியாது இருப்பனவாம் இதுக்கு மட்டும் முயற்சி இல்லை உலகத்தான் நகை உள்ளவர்கள் எவழும்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பனவாம் லோகத்தில் மேன்மக்கள் எவழும்படியாக நிறுத்தம் கலளத்தான் உரையாடுவ தன்னை விட்டு நீங்கும்படியான வார்த்தைகள் பேசுவன முசியாதன இளையாதன கரடிகள் போல் தாம் கத்துவதற்கு இலையாதன கத்தி கத்தி பார்த்தீங்கன்னா சளிப்பே கிடையாது அவங்களுக்கு கனகத்தே மனன் ஆவன பொன் முதலியவைகளை கருதுவதே கருத்தாயிருப்பனவாகிய கருவிப்பை பல அகங்கார பிசாசங்கள் அனந்தம் கூடி உடன்று திரிவதும் உண்டிக்கு ஆணவை தேடுவதும் அறிவாகிய தன்னை அறியாதனவும் உலகோர் இகழ வாழ்வனவும் விலகும்படியான வார்த்தைகள் ஆடுவனவும் கடுஞ்சொற்களை ஆடுவனவும் பொன்னை தேடுவதில் கருத்தாயுள்ள அகங்கார பெய்கள் அனந்தங்கோடியனல் இது பொடிப்பொரின் பெயர் அவதார்கு சொல்கிற முன்னால் படித்தா அவதையார்கை பின்னால் படித்தா பொடிப்பரை பல கோடி பெய்கள் இருக்கின்றன அர்த்தம் தேவைகளை கவர்வதே கருத்திருப்பனவாகிய அங்கார பிசாசங்கள் அனந்தங்கோடு குரவ நருள் விரும்பாதென்றும் விட்டிடமும் தோற்றிடமும் அறியாதேன் என்று அவருகப்பட்டனவா மிகவும் தம்மை அகமதித்து திரியும் பேய் அனந்தங்கோடி அவதருகை தேகத்தை வருத்தி குரு சேவை செய்து அவள் குருவை அடையாமல் பிறந்திடம் கரந்திடம் இடம் என நினையாமல் போகத்தில் அழுந்து இருப்பதும் தம்மை உயர்ந்த ஜீவன் முத்தல்களாக நினைத்து அங்கரித்து திரியும் பேய்கள் அனந்தம் கூடியாமனல் அப்படின்னு சில பேய்கள் இதன் பொருள் மெய்வருந்திய குறவன் அருள் விரும்பாது மனோவாக்குக் காயங்களில் பிரயாசத்துடன் சேவை செய்து சற்குருவின் கிருவியை பெறாமல் என்றும் விட்டிடமும் தொற்றிடமும் அறியாதேன் என்று எப்போதும் யோனித்வாரத்தையும் தனது பாரத்தையும் பிறந்திடம் கரந்திடம் என்று உணராமல் அதில் இச்சை இருந்தும் தம்மை அவ் பட்டனவாய் தங்களை அந்த ஜீவன் முத்தி நிலையை அடைந்திருப்பதாக மிகவும் அகமதித்து திரியும் அனந்தங்கோடி அளவற்ற அகங்காரத்தை அடைந்து சஞ்சரிக்கின்ற பிசாசங்கள் பல கோடி உள்ளனவாங்க அதாவது ஞான மார்க்கத்தில் குரு சேவை செய்து ஞானம் சொல்லப்பட்டிருக்கு குரு சேவை செய்ய விருப்பம் இல்லை எண்ணத்து சிரமமாக இருக்குது அதனால் ஒரு தானாக படிச்சுக்கிறது ஒரு தான் ஜீர்மத்தனாகிட்டு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிறது இல்லை பெரிய பெரிய ஜீர்மத்தினாக பாகம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு இந்த பாமரப்பெய்கள் ஆக பெரிய மகான் மகள் தட்சணை கொடுத்துறாங்க நிறைய பணக்காராயர் அவர் பணக்கார சாமின் பெயர் அவருக்கு கவலையொட்ட தம்பியை தணிப்பவேரோர் கதியின்மையால் அறந்தாம் காட்டுவார் போல் குவலைய தோற்பொருள் விறகால் வாங்கி கொண்டு கொடுக்கும் பேய்கள் ஒரு கோடி கோடி அவதாரிகை தம் பசியை மாற்ற வரியாமல் அந்நியருக்கு தர்மம் போதிப்பன போல் உலகோர் பொருளை ஊடு கொள்ளையடிக்கும் பேய்கள் அனந்தம் கோடியாம் எனல் இதன்பொருள் கவலையுற்ற தம் பசியை பசியை தனிப்ப வேறு ஓர் கதியின்மையால் கிளேசமுற்ற உதரக்கணலை ஒழிப்பதற்குப் பிரிதொரு வழி இல்லாததால் ஓர்கதி இன்மையால் தாம் அறங்காட்டுவார் போல் தாங்கள் தர்மத்தை காண்பிப்பவர்கள் போன்று குவளையத்தோர் பொருள் விறகால் உலகத்தோர்கள் பொருள்களை அவ்வுபாயத்தால் வாங்கி கொண்டு கவர்ந்து கொள்வதாய் குரு ஒரு ஓடி ஓடி மத்தியில் முறித்து துன்புறுத்தும் பிசாசங்கள் ஒரு ஓடி ஓடியாம் இப்படி சொல்கிறாங்க இல்லை காய்கல்பம் சொல்லி கொடுக்குற நூறுரூவா கொடுன்னு வாங்கிக்கிறாங்க இல்லை குருமார்கள் அப்படிப்பட்ட குருமார்கள் கோடி கோடியாக இருக்காங்களாம் அப்புறம் என்ன பண்ற நம் பசியை போகிறது வழி தெரியலையே அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சாங்களாம் அதனால ஏதாவது வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் செத்தி உத்தி நிலைநாட்டுறேன் என்று சொன்னவர் ரெண்டாயிரத்து மூணு வருஷம் ஆச்சு இங்கே பஞ்சம்பட்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றும் காணும் சத்திய ஒன்று காணும் ஆனால் அவர் வந்து மாடி வீடு கட்டிக்கிட்டு இதுக்கு போயிட்டார் திருமூர்த்தி மலை அடிவாசுக்கு போயிட்டார் ஆக போயிட்டார் தனியாக போயிட்டார் இதுதான் குரு குழுக்கம் பேர் தன் மனந்தனை மே பேரர் தழும்பு நெஞ்சு மே வன் மனங்கொடு கிளிகள் போலம் வடிக்குமே பட நடிக்குமே அஞ்சுவது பரணி மூலமும் ஹரிதானந்த விளக்கோரையும் தன்னையும் பிறரையும் பயமுறுத்துவதும் வற்புறுத்துவதுமான கடின சித்தத்தால் கிளிகள் போல் தர்மத்தை பிறருக்கு கூறி தன் வசமாக்கியவரை கெடுப்பதற்கே ஆடி தீவனவாம் எனல் தன்மன்தனை வெறுட்டுமே தனது மனத்தை தானே பயமுறுத்துவதாகும் பிறர் தழும்பு நெஞ்சுகள் திருட்டுமே அந்நது குற்றமுற்ற மனங்களை வற்புறுத்துவனவாம் வன்மனம் கொடு கல்லஞ்சம் கொண்டு கிளிகள் போல் அறம் வடிக்கும் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை ஒன்று நூலுரைப்பது உரைத்து அவரை தன்வசமாக்குவன பட நடிக்குமே கெடுப்பதற்கே ஆடி திருவனவான் இப்படி சில பேய்கள் நிறைய படிக்க படிக்கிறது உண்டு பிரசங்கம் பண்ணி அதில் ஒரு கவர்ச்சி உண்டாக்கி பொருள் திரட்டுறது அப்படியும் சில பேர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வாங்க நீளு கிண்கசடை தன்னின் ஆசை மிக நீளு மே வினையின் மூலமே ஆதரவுளுமே அவதார்கை சடை வளர்ப்பதில் இச்சை உள்ளன பிரவிற்த்தியில் மூழ்கி நிவர்த்தி அடையும் சாதனங்களில் என்றும் ஆதரவு இல்லாதனவாங்கள் அதாவது வேடம் புறத்தே தன்னை பெரிவாள் என்று நினைக்கும்படியான வேடதார்கள் ஆனால் நிவர்த்தி அடைந்து ஞானம் அடைவதற்கான சாதனங்களை சேரும்னா அது ஆதரவு கொடுக்க மாட்டான் என்பதை இந்த பால் சொல்கிறார் இதன் பொருள் நீளுகின்ற சடைதண்ணில் ஆசை மிக நேளுமை நீண்டு வளரும் ஜடாபாரத்தில் மிகவும் இச்சை வைத்திருப்பனவாம் வினையில் மூளுமே கர்மத்தில் பிரபுர்த்தி பணவாம் நீளுகின்ற நெறிதண்ணில் ஒழுங்க நாளும் ஆதரவு மீளும் கர்மத்தில் பிரவர்த்தனவாம் நிவர்த்திக்கு ஏதுவான மார்க்கத்தில் நடப்பதற்கு என்றும் விருப்பம் இல்லாதனவாய் இருப்பனவாம் அவர்கள் பிரவர்த்தி மார்க்கம் அதாவது உலக உபகாரம் என்றோ அல்லது தன் போட்டு பொருள் சேர்க்கிறது என்றோ ஏதோ ஒரு பிரவர்த்தியில் ஈடுபடுவார்கள் நிவிற்த்தியில் ஈடுபட்டு ஞானம் அடைவோம் என்ற எண்ணம் ஒரு பண்றதில்லை அப்படின்னு சில பேர் இருக்கிறார்கள் பஞ்சு படு கலைகளையும் பல படிக்குமே தலை வெடிக்குமே பிஞ்சு படு கலைகடன்னையும் பிடிக்குமே பல நடிக்குமே பயனற்ற கல்வியை கற்று சிறம் விளக்க சிறுவனவாம் பயனுள்ள ஞான சாஸ்திரங்களை பகைப்ப பகைத்து பாழாய் திரியும் எனல் பயனில்லாத உலகக் கல்வி நிறைய படிப்பார்கள் பயனுள்ள அதே சாஸ்திரத்தை படிக்க மாட்டார்கள் என்று அப்படி ஒரு சில பேர்கள் சொல்கிறார் பஞ்சு படு கலைகள் தன்னையும் பல படிக்கும் தலை வெடிக்கும் பஞ்சு பறந்து ஓடும் அனாத்ம சாஸ்திரங்கள் பலவற்றை கட்டதனால் சிரம் விளக்கும்படிய் உரையாடும் அதில் வெடிக்கால தான் இருக்கும் டாக்டர் பட்டம்லாம் வாங்கிக்குவாங்க அதில் டாக்டர் பட்டம் பண்ணால் அர்த்தம் எந்த துறையில் இருக்காங்கன்னா திறமைசாலிகள் ஆனால் அத்வைதத்தில் தேர்ந்தோடு டாக்டர் பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டத்துலாம் எதிர்பார்க்கறது இல்லை காரணம் எங்கேன்னு இருந்த பிரம்மஸ்வரூபத்தில் பட்டங்களும் பட்டசம்பந்தம் எல்லாமே கற்பிதமாக போச்சு கற்பித்த பொருள் ஆத்துப்படுவாங்களா அதனால் அவர்கள் பெறுவதில்லை பிஞ்சுபடு கலைகள் தன்னையும் துவர் பிடிக்கும் படன் அடிக்கும் பலனை தரும் அத்தியான்ம நூல்களை பகைத்தவைகளாய் அழியும்படி ஆடித்திரியும் என்பதான் இந்த அத்தியான்ம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை விரும்பாத காரணம் என்ன என்று சொன்னால் மனமானது புறத்தே சுகத்தை கண்டு திரிஞ்சு திரிஞ்சு பழக்கமான அந்த மனதை திருப்பறதில்லை திருப்பி உள்முகமாக்கி ஆத்மா தான் அனந்தவடிக்கும் என்று நிச்சயம் வறுமையானால் உள்முகமாகும் அது வரைக்கும் உள்முகமாக எல்லா மத கருத்துக்களும் எல்லா உலக லகி கருத்துக்களும் புறத்தே உள்ள சுகத்தை தான் காட்டி மொழி அகற்றே உள்ள சுகத்தை காட்டுறதில்லை வேதாந்த ஒன்று உள்ளிய அதிஷ்டான செய்திய குளத்தினே ஆத்மஸ்வரூபம் ஆனந்த வடிவம் அதே அறிவு வடிவம் சச்சித்தானந்த நித்தியம் பூரணம் அது வெளியில் எங்கேயும் தேட என்று சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் அதுதான் அதனால் புறத்தே இல்லை சிந்தனைகளை அகத்தே திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது மனால் நம்பமே உள்முகமாகும் ஏற்றுக்கொள்ளுமையானால் ஏற்றுக்கொள்ளுன்னா உள்முகம் ஆகும் சொன்ன மாதிரி பரோட்சா ஞானத்தையே பெரிய அவரோஜானமாக கருத்து தீரிகிற பேருன்னு சொன்னாரே அப்படி போடுகிறவர்களுக்கு ஆகாது உள்ளபடிக்கு அவரோ ஞானத்துக்காக ஒரு தீவிர மூழ்க்சிகளை இருப்பார்கள் ஆனால் அவர் வெளிமுக நாட்டும் இருக்காது வெளிம உள்முக நாட்டம்தான் போகும் அப்படி உள்முக நாட்டு ஆகும்போது அவர்களுக்கு அந்த நிலை ஒரு காலத்தில் கிட்ட அதனால தான் இந்த நிலைக்கு வராது காரணம் கோடிக்கணக்கான பேர்களுக்கு இந்த நிலை வர்றதில்லை வராது காரணம் விளிமுக நாட்டத்திலே சுகமுகிற தீவிரமான நிச்சயம் அந்த புத்தி அந்த புத்தி மாறுதல் எப்போ வருதோ அப்போதான் ஆகவே இந்த நிலையெல்லாம் இப்படி அநேக பேய்களை பற்றி சொல்லி முடித்தார் இதோட பேய் அத்தியாயம் முடியுது அப்புறம் அடுத்தது ஓமை அத்தியாயம் ஆகும் சொல்லும் மனநாலும் அறியா ஒன்றை சொல்லாலே தோற்றுவிப்ப துணையும் சொற்கள் புல்லாலே எரி போலும் போலும் போலாதியல் புகையின் எழும் கனலே போலும் ஆய்ந்தா ஓமை ஓமையின் அத்தியம் என்ன விசேஷம்னா முன்பாடலே சில சில சின்ன ஓமைகள் சொல்லி விளக்கிறார் இதில் முக்கியமான பெரிய உமைகள் விளக்குறாங்க இதுதான் வித்தியாசம் அதே பெயர்களை பற்றி தான் இந்த அத்தியாசம் வர்றது உமைகள் இது கொஞ்சம் விரிவான பிரபலமான உமைகள் சாதாரண உண்மைகள் சுருக்கமாக இருந்தது இவ்வளோதான் வித்தியாசம் ஐந்து பாடல்கள் சொல்ல போகிறார் அவதார் மனோ வாக்கிற்கெட்டாத பரம்பொருளை வாக்கால் வர்ணிப்போம் என்ற வசனமானது சருகை கொண்டு அக்னி எரிப்பது போலாம் அன்றியும் புகையிலிருந்து அக்னி உண்டாம் என்பது போலாம் ரெண்டு சிஷ்டாந்தம் கொடுக்க அதாவது அந்த பரம்பொருளை அடையிறதுக்கு எப்படி என்று சொன்னால் இது ரெண்டு சிஷ்டாந்தம் கொண்டு சொல்கிறேன்னு சொல்கிறார் இது ரெண்டு ஆகாதிஷ்டாந்தங்கள் அர்த்தம் இதன் பொருள் சொல்லாலும் மனனாலும் அறியா ஒன்றை வாக்குத்தன் வாசகத்தினாலும் மனம் தனது மரணத்தினாலும் சொல்லவும் உணரவும் முடியாத ஓர் பொருளையும் மனோவாச்சா முகோச்சராயணமாக என்று மந்திர்த்து வரும் மனதினாலும் வாக்கினால் விரைக்க முடியாது அப்படிப்பட்ட வசதி அதனை சொல்லாலே தோற்றவிப்ப துணியும் சொற்கள் வாக்கால் வர்ணிப்பதற்கு துணிந்த துணிந்து துணிந்தது எதுபோலெனில் இவ்வாக்குகள் அப்போது இப்படிப்பட்ட வசுவை வாக்குகளையும் அடைக்க சொல்லலாம்னு சொன்னால் அது முடிகிற காரியம் இல்லை அப்படி சொல்வார்கள் ஆனால் ஒரு திருஷ்டாந்து கொள்கிறேன்னு சொல்கிறேன் எரி சுடுதல் போலும் போலும் துரும்பை கொண்டு அக்னியை எரித்தற்கு சமானமாகும் ஒரு துரும்பு எடுத்து போட்டால் அந்த அக்னியெல்லாம் ஓடி போயிடுமா துரும்பு எரி அக்னியில் ஒரு துரும்பு போட்டால் அக்னியை ஓடிப்போம் ஓடி போயிடுமா ஓடி போது இருக்கும் அது எரிஞ்சு போயிடும் அதுபோல சரி இன்னொரு திஷ்டம் வேணா தரேன் போலாதே திஷ்டாந்தம் இல்லை எனில் புகையில் எழும் கனலே போலும் புகைக்கு ஆதாரமாக உள்ள கணல் தனது ஆதாயமாகிய புகின் என்றும் தோன்றுதல் போகலாம் நெருப்பிலிருந்தால் புகை வர்றது புகையிலிருந்து நெருப்புன்னு சொல்கிறேன் ஒருத்தன் அப்படி போகலான் ரெண்டு திட்டம் சொல்கிறேன் ஆக இடக்குமடக்கான லிச்ச ஓமாயில் ஓடிய இது பொருளு ஓமையிலாகாது அதனால இப்படி போல இந்த பேய்கள் சிலர் சொல்லிட்டு தெரிகின்றன ஒளிதரு நூலோதி முழு பொருளை ஓதிய நூல் பல பிணங்கும் பேய்கள் களி தரும் யானை யை குருளர் கையார் கலரல் போலும் உபநிஷத்தாதி ஞான சாஸ்திரங்களை கற்று உணராமல் ஜீவபுத்தியால் செய்த பேதவாத சாஸ்திரங்களை கற்று கலங்குகின்ற பெய்கள் கண்ணில்லார் கையால் தடவி பார்த்து கை கால் காது முதலியவைகளையே யானை என்று அறிந்தார் போலும் எனல் ஏதோ முக்கியமான இஷ்டம் பிறைகோடர்கள் யானை பார்த்த மாதிரின்னு சொல்லுவோம் கையில் தடை தடையை பார்த்தாக்கா எதுவரை தடை பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய உருவத்தை இது ஓரளவுக்கு பார்க்கலாம் பார்த்தது சரிதா நான் பார்த்த இது இந்த கால் இந்த அளவு தான் எழுட்டுது இது யானைன்னு ஒரு உறுப்பு இன்னும் யானை பெருசுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒத்துக்கிட்டா வராய் இல்லை நான் கண்டதான் யானை அப்படிங்கிறேன் சரி இன்னொருத்தன் அந்த துதிக்கையை தொட்டு பார்த்து நான்கான் யானை எப்படி இருக்குது உழக்கமாக இருக்குது கால் தூள் மாதிரி இருக்குது அப்படின்னு சாதிக்கிறான் ஒன்றுக்குன்னு சண்டை ஒரு வால்ல தொட்டுப்பா கயிறு மாதிரி இருக்குங்கண்ணா காலை தொட்டு முரமாக இருக்குங்கண்ணா அடிவை தொட்டு கூட சால்மாக இருக்குங்கண்ணா மெஜாரிட்டி மைனாரிட்டி நாலு கால் பேர் நாலு தொட்டாவே மெஜாரிட்டி ஆகிட்டாங்க எங்கள் பக்கத்தான் மெஜாரிட்டி இருக்கு அதெல்லாம் மைனாரிட்டியாக நாலு பேர் இல்லை அவங்க மதம் ஒரால் அது தோத்து போயிட்டாங்க இப்படி போல மதவாதிகள் எங்கள் பட்சம் தான் உயர்ந்தது எங்கள் தெய்வம் தான் உயர்ந்தது என்று பரிச்சனை ஒருத்தையே காட்டுவாங்க இப்படி காட்டினாலும் எல்லாரும் தொட்ட சேர்த்து பார்த்தா அப்போ யானையினு உழுத்தன்மை அடைய முடியாது இப்படி எப்போ அறியலாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பகவானுக்குறதாக கண்டு கிடைச்சாதான் அறியலாம் இல்லைன்னு கிடையாது கண்ணில்லாமல்யணையின் முழு உருவத்தை ஒருபதும் பெ அறிய முடியாது அப்படி போல் அதே சாஸ்திரம் அகண்ட சச்சியானந்த பருவம் ஒன்று தான் இருக்கிறது என்று சொல்கிறது அகண்ட சச்சியானந்த பருவம் எப்படி இருக்குது அண்ணா எங்கே இருந்தது ஆகாயம் போல் ஒரு சிட்டாந்தை வச்சுக்கிட்டு ஒரு கற்பனையாக ஆகாயம் எப்படி யாகமாக இருக்கு அப்படி போல் யாகமாக இருக்கிறது ஒரு கற்பனை பண்ணணும் அப்படிப்பட்ட யாகமான சேதன்யத்தில் உன்னுடைய அடிச்சாணி செய்தும் அதுதான் அதனால் அது இல்லா இடமே இல்லை இடத்துல தோற்றக்கூடிய நாமரூபங்கள்லாம் வெறும் கற்பனை என்று சொல்வதை நாமரகம் மற்றதான் அந்த பரம்பரைய நாமரூவத்தக்கூடியது அல்ல என்று சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வதில்லை அவன் நாமரவு தான் காட்டும் அப்படி இருக்கிற காரணத்தினால பிறகுக்கோளர்கள் யானை கண்டது போல் இந்த மதவாதிகள் செய்கிறார்கள் என்று இந்த பாட்டில் விளக்கிறார் அதுதான் பொருள் ஒளிதரோ நூல் ஓதி முடி பொருளை காணாது அபரோட்ச ஞானத்தை கொடுக்கும் உபனிஷத்தாதி அத்தியான்ம நூல்களை கற்று முடிவான பொருளை அறியாமல் ஓதிய நூல் பல உணர்ந்து விணங்கும் பேய்கள் ஜீவ செய்த சாஸ்திரங்கள் பலவற்றை கற்று குழம்புகின்ற வருகிற குழம்புகின்ற பிசாசுகள் பிசாசங்கள் குருடர் கழிதரும் யானை யானையை கையால் கண்டு பிறவி கண்ணில்லார் களிப்பு கொண்ட யானையை கையால் தடை பார்த்து கண்ட கண்ட அளவுகளே கடல் கடல் அல் போடும் காது கை கால் வால் வயிறு முதலிய ஒவ்வொரு உறுப்பையே யானை என்பது போல கூறி தம் உள் தம்முள் கழகம் விளைவிப்பனவாம் இப்படி சண்டை போட்டுக்கிறது அதனால் இந்த மதவாதிகளுடைய சண்டை இதான் காரணம் அடிப்படை காரணம் பரிசு இன்ன புத்தி தான் சாமி பெருசு உங்கள் சாமி சொன்னது எங்கள் உருவம் எங்கள் சாமியுடைய உருவம் தான் அழகானது உங்கள் சாமியுடைய இப்படி அவங்களும் மனம் போன போக்கில் பேசிக்கிட்டு தகராறு பண்ணுறது தான் பிற மதங்கள் அகச்சமயங்கள் எல்லாம் அதுதான் அத்வைதம் என்ன செய்யுது ஒரே பரம்பொருள் தான் இருக்கிறது என்று உபநிதத்தின் பிரமாணத்தை வைத்துக்கொண்டு சூரிய அனுபவத்தில் காட்டுது அப்படி காட்டுவதை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் முழுமையாக வந்த அர்த்தம் இல்லைன்னா மருத்துவன் ஆக அப்படி இருக்கிறதுனால அப்படி சில பேய்கள் தமிழ் தண்டை போட்டுக்கிறது இருக்குதுன்னு காட்டுறாங்க கலை பகரும் சமயிகள் கண்காணிற்பீலி கண்ணொன்றை காணும் என கையில் சமயங்கள் என்று சத்தம் தலைபறித்து சில சமன்பை போலும் சமணமத்தை கண்டிக்கிறார் அந்த அவதாரிகை விபூதி உருத்ராக்கம் முதலியன சாதனங்களோடு கூடிய சைவ முதலிய சமிகளைக் கண்டால் கேட்டால் தீட்டு என கையில் மகிழ்தொகை விசிறியை வைத்து மறைத்தும் தலைமையிற் பறித்தும் மற்றவரை பறிக்கும்படி செய்யும் சமண மதத்தர் போலும் என இந்த சமண மதத்தோர்கள் இதன் பொருள் சில சமன்பை சில சமண மதத்தோர்கள் கலை பகறும் சமிகள் கண்காணில் கல்வி கற்று ஓதும் சைவ முதலிய மதவாதிகளை கண்டால் தீட்டு கேட்டால் தீட்டு என்று இருப்பதால் அதாவது சமயவாதிகள் சமண சமயவாதிகள் ரொம்ப ஆச்சாரம் ஒழுக்க அதெல்லாம் இருப்பாங்க சைவ சம்பந்தம் வைண சம்பந்தங்களை பார்த்தாக்க கண்ட முட்டு கேட்ட முட்டு அப்படிமாங்க பார்த்தா தீட்டு அது பார்த்தவன்னு ஒரு கேட்ட முட்டு ஐயோ கேட்டு முட்டேன்னே தீட்டு வந்துச்சு அப்போ அவன் அவன் குளிக்க போவாங்க குடிச்சுட்டுதான் வருவான் எப்படி எவ்வளோ காரணத்துக்கு போனால் குடிச்சிட்டு போகிறோமா அப்படி போகலாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த மதம் எப்படி பரவிச்சுன்னா தவம் தவ பழம் இருந்து நல்ல நல்லா செஞ்சாங்க சாப்பாடு கிரம்பெடுத்துக்கிறாங்க மயங்கிறாங்க மக்கள் விஷயங்க தான் இருக்குது இந்த பாருங்கள் இங்கே ஒரு ஒரு முஸ்லீம் இருந்துக்கிட்டு இந்த ஊட்டி ஆட்டி படுக்கிற மாதிரி ஊர் என் சக்தி முடியுமா மதிப்பாங்களா சித்தி ஆயுதம் மக்கள் மயங்கினாங்க கண் ஒன்றை காணும் என கண்ணானது விபூதி உருத்ராக்கம் முதலிய சின்னங்களோடு உள்ள சமையகளை பார்க்கும் என பீலி கையில் கொண்டு மயில் தொகை விசிறி கரத்தில் வைத்து மறைத்து கொண்டு அதாவது அவர்களுக்கு இந்த சைவர்கள் வைத்தவர்கள் முதல்ல புறச்சமயங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கின்றவர்களை பார்த்தா தீட்டு வந்துடும் கண்டை போட்டு வந்துடும் மயில் தொகையில் செஞ்சால் ஒரு விசில் வச்சுக்குவாங்க கையில் அது இப்படி வச்சுக்குவாங்க முன்னால் மறைச்சிக்குவோம் பார்க்காது எப்படி பிடிச்சிட்டு போயிடும் போயிட்டு சுற்றிட்டு எடுக்க வச்சுட்டு போயிடும் தீவிரவாதவாதிகள் அது தீவிரவாதவா இருக்காங்க இவங்க திகிச்சருக்கு அது ஒன்றும் இல்லை அவங்க சகஜம் அப்படி சுற்றிட்டு வருவாங்க இப்போ தீவிரவயினவாதிகள் அவங்களாம் இப்போது நடக்குது அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படித்தான் மீனாட்சி கும்பிட்டு அப்படியே போயிடா சிவனாக கும்பிட மாட்டாங்க அங்கே போக மாட்டாங்க அதனால் மீனாட்சி அம்மன் எப்பவும் இருக்கும் அங்கே சுகனா கோவில் இருக்காது காரணம் என்னன்னா வயிற்ற சம்பதாயம் உள்ளவர்கள் இங்கே மட்டும்தான் கும்பிடுவாங்க அங்கே போக மாட்டாங்க ஆ சங்கச்சி இப்படி இப்படியே போயிடுவாங்க போக மாட்டாங்க மாட்டங்க நிறைய கூட்ட இருக்கான் கூட்டமே இருக்காது என்ன பண்றது அந்த கையில் கொண்டு மயில் தொகை விசிறி கர விசிறி கரத்தில் வைத்து மறைத்துக்கொண்டு தலை பரிய சமயங்கள் என்று தலைரோமம் பறிப்பது உயர்ந்த மார்க்கம் என கூறி இல்லை மொட்டை போட்டுக்கோங்கலாம் சவரம் பண்ணிடுறது இல்லை புழுங்குவாங்கலாம் அதனால தான் என்ன மயிர்பிடுங்க வேலையை அவனுக்குன்னு கேட்குறாங்கல்ல அது அவங்ககிட்ட வந்த வாக்கியம் அந்த வாக்கியம் அது இவளே என்ன பண்ண மயிர் பிடிக்கலையான்னு கேட்குறாங்கல்லாம் மயிர்பிடு நேராகவும் இல்லை அதுக்காக அந்த வாக்கியம் நடைமுறை இருக்காது அப்படியே அந்த சாம்பல பூசிக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு புழுங்கிறது அப்படியே ஏன் அப்படின்னு சொன்னால் சவாரம் பண்ணால் கிருமியெல்லாம் சேர்த்துக்கு போயிருமா யோகாரணி அதனால கொடுங்கன்னா ஆகாது அப்படி புடிவாகல அதான் அடுத்தவங்க இல்லையா நீங்களும் எங்கள் மாத்திரை சேர்ந்துக்கிட்டு பொடுங்க சொல்றது அதனால அந்த வாக்கியம் இன்னைக்கு அதில் வந்துருக்கு என்ன மயிர் கொடுங்க இல்லையான்னு சொல்கிறாங்க இல்லை இப்படி தத்தம் சாற்றல் போதும் போலும் தத்தமது தலைரோமம் பறிப்பவர்களாய் மற்றவரையும் பறிக்கும்படி உபதேசிப்பது போலும் என்க ஆகவே சமண மதங்கள் இந்த ஒரு கணினாச்சாரங்களை வைத்துக்கொண்டு தானும் கெட்டு அடுத்தவர்களும் கெடுக்கிறது அவங்க வேலை இப்படி சில பேர் இருக்கிறார்கள் அன்புருணர் குரு பரனு அன்பு செய்யாது பெறவிருக்கும் தன்மை ஐயோ விண்புரு நற்கனே பாரேன் ஏன் இனிதர் வந்தாது பிரதமுகர் உர விருப்பார் இயல்பு போலும் அஞ்சு பேனி மூலமும் அத்வைதானந்த விளக்க உரையும் ஐந்தாவது ஓமை இதில் ஒரு விசேஷமான முக்கியமான ஓமைகளை சொல்கிறார் ஏன் சொல்லியிருக்காரு குறைந்த சொன்னதை இப்போ விஸ்தாரமாக சொல்லி ஓமையை சொல்கிறார் இது பேய்களுடைய நிலையை மிகவும் விளக்கமாக வலியுறுத்தல் அதாவது முதல் பாட்டில் இந்த சொல்லினாலேயும் மனசினாலேயும் விரைக்க முடியாத அந்த பிரம்மஸ்வரூபத்தை இவர் வாய்ச்சொல்லினாலே அறிமுகப்படுத்துகிறாங்க வாய் அது புல்லாலே எரி எப்படி முயற்சியாக அது அது புகையிலிருந்து நெருப்புண்டாட்சி என்று சொல்வது போலும் ஆகும் ரெண்டாவது சமயவாதிகள் தம்தம் பட்சத்தையே உயர்வு சாதிப்பார்கள் பிறகு கூடர்கள் போல தம் தம் அவர்கள் தொட்ட சாதிப்பது போல என்று சொல்லி முடித்தார் அதன் இந்த சமண மதம் கலை போல எல்லாம் பற்று கற்றுக்கொண்டு பீளியை வைத்து கொண்டு தலைப்பறி மயிர்புடுங்கிற வேலை வச்சுக்கிட்டு சத்தம் தலை இவர்கள் அந்த அருக அருகன் அருகன் சொல்லக்கூடிய கடவுள் இருக்கார் இவர்களை ஏமாற்றுகிறார்கள் அது இது சமனை இப்படி இருக்காங்க சொல்லி இப்போ அருட்குரு அவதார்கள் அருள்குருவை அடைந்து பத்தியோடு பணி செய்யாமல் அருவமாகிய ஆன்மாவை அடைய எண்ணுவது பழத்தை விட்டு ரசம் அருந்த நினைப்பார் போலும் என குரு சேவை செய்கிறதுக்கு முடிகிறது இல்லை நான் அறிவேன் என்று சொல்லி இருப்பது பழத்தை வாங்காமலே பல ரசத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுற மாதிரி என்ன இதன் அன்பூரும் நல் குருபரனுக்கு அன்பு செய்யாது கிருவையுள்ள நல்ல சர்க்குருநாதனுக்கும் அறுபத்தோடு மனோ வாக்கு காயங்களால் திருப்பணி புரியாமல் அறுவுருவனை பெற இருக்கும் தன்மை ஐயோ தத்துவத்தால் மோட்சத்தை அடைய நினைக்கும் இயல்பை நோக்கில் மிகவும் ஆச்சரியம் இன்பு ஊழல் நல் கனி பாறேன் சுதந்திர நல்ல பழம் பார்க்கவும் முடியாது கிடைக்குமானால் இனிது அருந்தாது சுகமாய் பூசியாது விட்டவர் ரதம் நுகர் உர இருப்பார் இயல்பு போலும் பலரசம் அருந்த நினைப்பவருடைய சுபாவத்தை ஒக்கும் என்று அறியவும் படத்துக்காக முயற்சி பண்றதும் இல்லை பழசம் சாப்பிடும் அப்படி போல குரு சேவை பண்றதில்லை குருவனுடைய அடக்கிற்கத்தினால ஞானம் வந்து முத்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சில பேய்கள் கொண்டு தாமும் குருவாக சில குரு பேய் கூறும் தன்மை குருடருக்கு குருடர் நெறி கூறல் போலும் உருவமின்றிய பரமாத்மாவே சர்க்குருவாய் வந்து உபதேசிக்கும் ஞானத்தை அனுமான முதலிய பிரமாணங்களை கொண்டு சிலருக்கு உபதேசிக்கும் ஆச்சாரிய தன்மையானது பிறவிக்குடன் வந்த குழுனுக்கு வழிகாட்டல் ஓக்கும் எனல் என்பொருள் அருவு ஆய பரன் உருவாய் அருள்வது ஒன்றே மனோவாக்கிற்கு எட்டாத பரம்பொருள் கருணையால் ஓர் வடிவெடுத்து வந்து உபதேசிக்கத்தக்க ஓர் பொருளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மோபசத்தை அஞ்சாதே சில அளவை கொண்டு பயமின்றி அனுமான உபமான முதலிய சிற்சல பிரமாணங்களை வைத்து தாமும் குருவாகி சில குருப்பே கூறும் தன்மை தாங்களும் உபதேச கர்த்தாக்களாயும் உபதேசிக்கின்ற சிற்சில குருமாரளது உபதேசம் எதுபோல் ஏனில் கூடருக்கு குருடர் நெறி கூறல் போலும் பிறவிக்கூடருக்கு மத்தியில் வந்த குருடர் வழிகாட்டுவது வைக்கும் என்பதாகும் அதாவது திருடபரோட்ச ஞானம் வரணுமான்னு சொன்னால் பிரம்மஸ்வரூபமே குருமூர்த்தமாக வரணும் என்பது அது ஒரு சாஸ்திர கருத்து அல்லது பிரம்மஸ்வரூபமே அந்த குருனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு அனுக்கிரகம் செய்யலாம் அந்திரியாமி இருக்கின்ற அப்படிப்பட்ட நிலையும் உண்டு அவர்கள் சில பரவஜானிகளாக இருந்தால் அப்படி செய்வார் அப்படி இல்லாமல் ஏதோ சில சாஸ்திரங்கள் படிச்சுக்கிட்டாங்க படிச்சுக்கிட்டு சத்த ஓரளவுக்கு சில சாஸ்திரங்களை ப படிச்சு ஒரு பரவஜானமாக வந்தவர்கள் பிரமாணங்கள் சில பிரமாணங்களை வைத்து பிரதிச்ச பிரமாணம் பிரமாணம் இதில் சாதிக்கிறது அது எது போலன்னு சொன்னால் பெருமைக்கோளர்களுக்கு இடையில் கொழு ஏற்பட்டவர்கள் வழிகாட்டுற மாதிரியும் கொஞ்சம் காலம் நல்லா இருந்திருக்காங்கன்னா அப்புறம் குழு ஆகிட்டாங்க அதனால் எனக்கு முன்னால் நல்லா தான் இருந்தது இப்போதான் கொழு நான் வழிகாட்டுன்னு கூட்டிகிட்டு போனேன் எப்போ கூட கொழு கொடுதானே தெரியுமா உத்தியாசமாக போகிறது அப்படி போய் விழுந்துச்சா அப்படி போகலாம் அதனால் இப்போ தத்துவ ஞானமானது இட அபரோ ஞானம் வரணும்ன்னா ஒன்று சுவரூபானந்த சா மாதிரி பெரிய ஞானம் அடைந்துருக்கணும் இல்லையான்னு சொன்னால் ஓரளவுக்கு விளம்பரம் இல்லாமல் கூட இருக்கலாம் அனுபவமும் தீவிரமாக இருக்கும் படிப்பு இல்லைனா ரமணர் மாதிரி கூட அனுபவம் ஞானம் இருக்கணும் எல்லா சாஸ்திரங்கள் படித்து ஞானம் அடை சிவானந்தர் மாதிரி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த திடபுரட்சம் இருப்பவர்கள் செய்யக்கூடிய உபதேசம் தான் பழத்துக்கு வருமான இந்த வெறும் படி மட்டும் இருந்தால் பழத்துக்கு வராங்க முன்னா தான் பேசுகிறாங்க அவங்க சாஸ்திரத்தில் பிரம்மத்தை அறிவுறுத்துவதற்கு ஒரே பிரமாணம் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அது என்ன பிரமாணம் சத்தப்பிரமாணம் அது சத்தப்பிரமாணத்தில் கூட சக்திவர்த்தி கேட்டால் லட்சணாவத்தி கெட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்க சில இந்த மாதிரி குறுப்பைகள் என்ன செய்யுது பிரச்சனை பெருமானுக்கு எடுத்துங்கிறாங்க பிரச்சனை பெருமானு கெட்டு தான் அது எப்படி எட்டுது அப்படின்னு கேட்டால் உள்முகமாக எட்டுதான் உள்முகமாக போகிறது பிரச்சனை பெருமானு சொல்றதில்லை மட்டும் உப்பு விடாது குற்றத்தோர் விடையும் போது உபயோமன் ராதலாளு குற்றமாக குணவிசேடம் கூடாமல் இருக்கையாளு வாக்கு செய்யலாம் இதை தவிர பிரச்சனை எட்டு மணி சாதிச்சு என்ன அர்த்தம் அதான் குருப்பைகள் அப்படி குரு சக்தி உருத்துக்கு எட்டும் லட்சணாவது எட்ட எட்டு மெட்டாதான்னு கேள்வி எங்கே எட்டு பண்ணால் சக்தி விருதுக்கு எட்டாவது லட்சாவதி எட்டுமான்னு அர்த்தம் ரெண்டும் வாசம் வந்தா அனு கொண்டு போகிறாரு இப்படிலாம் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது குருப்பேகள் எல்லாம் பெரியவங்க அப்படி பேசுகிறாங்க சில பேர் அதில் குடருக்கு கோடர் அறிக்கோரல் போலும் என்றார் பிறகு கூடருக்கு மத்தியில் வந்த கூடர் வழிகாட்டு வக்கும் என்பதாம் அதுவே ஏ காரணம் என்னன்னா பரோட்சியானமே திடமாக இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு புரோட்சியான திடமாக இருந்தால் பேச மாட்டாங்க அவங்க அபரோச்சானத்துக்கு தான் ஆசைப்படுவாங்களே இப்படி குறுக்கொடியாக பேசி தானம் கெட்டு தன்னை சாதனம் கேட்க மாட்டாங்க திடபரோட்சமே இல்லைன்னு ஆசை போகாத துயர்மே பொல்லாத விப்பைகள் புகுமாறீங்களா யோகாலயத்துள்ளிருப்பால் திருச்சோலை உற்சோலையே ஆறாவது உற்சோலை ஆதாரியை துன்பம் நீங்கா துஷ்டப்பெய்கள் அடைய முடியாத யோகமாகிய சமாதி அவஸ்தையில் ஆத்மஸ்வரூபமாய் இளங்கும் தேவிய உற்சோலையாம் என இது இந்த அத்தியாவசத்துக்கு முன்னுரை இந்த அத்தியாயத்திலிருந்து ஆறு அத்தியாயங்கள் வரைக்கும் பொது முன்னுரிமை ஒன்று உண்டு அதாவது பரிவாரம் வரைக்கும் உச்சோலை அப்புறம் ஏழாவது கோயில் எட்டாவது பலிபீடம் ஒன்பதாவது ஆள் அப்புறம் தேவி பதினொன்றாவது அவதாரம் சொல்லி ஆகணும் அதாவது ஒரு வரம்பொருள் ஒன்று இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தை தான் இந்த ஆறுவிதமாக சொல்கிறாங்க இது ஏன் எப்படி ஆறுதாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பரணி இலக்கணப்படிக்கு இது சொல்லி ஆகணும் அது சூளமாக இருக்கிற அந்த பரணிகளில் காடு காட்டில் இருக்கின்ற அந்த பேய்களுக்கு ஒரு சோலை அதாவது காடு எங்கே எப்படி எப்படியோ பயங்கரமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சோலை மாதிரி பலன் தரக்கூடிய மரங்கள் பழங்கள் இருக்கிற மரம் ஒரு சுவாலை இருக்கும் அது நீர் கூட்டெல்லாம் இருக்குது அங்கே அது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிற இடம் என்று அங்கே ஒரு கோயிலும் இருக்கும் அதை கோயில் அப்புறம் கோயிலில் பலிபிடம் இருக்கும் அதில் தேவி இருக்கும் அந்த தேவியை வழிபாடுறதுக்கு பேய்கள் அப்புறம் தேவிக்கு அடுத்தது ஆல் மரம் அங்கே ஆலமரம் பெரிய ஆலமரம் இருக்குது பிரிச்சத்து ஒரு உட்பரிவாரம் கோயில் உட்பரிவாரம் இருக்கும் உள்பிரகாரங்கள் இப்படி ஆறு அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட அது ஒரு பரபிரம்மத்தையே ஆறு அத்தியாயங்களில் சொல்கிறதுன்னா தூளத்தில் உள்ள அந்த பரணி இலக்கணத்துக்கு அது பொருந்தும் அவ்வளோ நேரடியாக சொல்லி போவாங்க இங்கே அப்படி சொல்ல தேவையில்லை இது தூச்சுமத்தில் உள்ளது பிரம்மசுவரூபத்தை அறிமுகப்படுத்தணும் ஆகவே பிரம்மத்தையே இங்கே ஆறு அத்தியாயங்களையும் ஆறு விதமாக இது எது போலன்னு சொன்னால் பாஷ்டத்தில் கற்கடி கதை கதை தெரியும் அந்த கற்கடி கதையில் கற்கடி ஆனவள் ஞானமடைந்த பிறகு இரவு சோதனைக்காக அந்த மலைநாட்டு ராஜனும் மந்திரியும் வர்றாங்க அப்போது இந்த கற்கட்டி ஆனவள் அவங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் யார் என்கேட்டோம் நாங்கள் சோதனைக்கு வந்து ராஜனும் மந்திரியும் திருடர்களை பார்க்க உங்களை போன்று இருக்கின்றவர்களை ஒழுக்க நான் வந்தவனு பதில் சொல்கிறேன் சீரிக்கிறேன் எங்கே சிரிக்கிற சத்தம் வருது பல்லுவா பார்த்தோன்னா பத்து என்ன அப்படியே பார்த்தேன் இதே பெரிய ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்புறம்தான் ஏ நீங்கள் வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க எனக்கு உணவாய்ப்பு போகிறீங்க ஆனால் ஒன்று விரதம் இருக்குது பிரம்மதேவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன் அனுமதி தந்திருக்கேன் தத்துவானிகளை செய்யப்படாது மற்றவர்கள சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் தத்துவெலாம் இருக்கிறீர்கள்னாலும் தப்பிக்கலாம் மற்றவர்கள் இல்லைன்னா நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு பசியாக இருக்குது இப்போது நீங்கள் இல்லையா இருக்கான்னு பத்து கேளுகள் போடுவேன் அந்த கேள்வி பதில் சொல்லுன்னா தம்பிச்சுட்டு போகலாம் வினாவாகிய கூட்டில் அடைக்கப் போகிறேன் சிங்கமாக நீங்கள் தப்பித்து போகலாம் முடிந்தால் போங்கும் அப்படின்னா ஆ கேட்கலாமா நாங்கள் பத்து கேள்வி பத்து கேள்வி கேட்டவுடனே மந்திரி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரே மு முன்னுரியாவில் சொல்கிறார் நீ கேட்ட கேள்விகள் பத்தும் பத்தும் ஒரு பரபிரமத்தையும் பத்தாக வகுத்து சொல்லிக்கிறாய் அப்படின்னு ஒரே பிரம்மா சுரூபத்தை பத்து விதமாக கேட்டிருக்கிறாய் வேறு கேட்கல புதுசாக நான் சொல்கிறேன்னு சொல்கிறார் அது போல் கதை வேண்டாம் இங்கே அதுபோல் ஒரு பரபிரமத்தை ஆறு விதமாக வகுத்து ஆக இந்த சொல்லக்கூடிய அனைத்தும் பிரம்மத்தை குற்றியது குறித்தது தான் அந்த பிரம்மத்தை குறித்து இருக்கின்ற இந்த பரணி வைத்து இது சொல்கிறாரனா பெரிய சாமர்த்தியம் சாமான்யம் அப்படிப்பட்ட இது சாமான்யம் புரியா இருந்தாங்க பரணி இலக்கணம் அது சோழதிஷ்டி இதில் வேதாந்த கருத்துக்களை வைத்து பாடியிருக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக ஒரே நூலுக்கு இருந்தால் தான் சொல்ல முடியும்னு என்ன சொல்ல முடியும் புரியாது படித்த ஆனால் படித்தா ஒன்றுமே புரியாது அதோடு இருந்தாலும் படிந்த சாமி கிடந்த உர பற்றி படித்தாலும் ஒன்றும் புரியாது இது ஒரே குழப்பமான வரை இது சொல்லுக்கும் அர்த்தம் பண்ணியிருக்கார் அவ்வளோதான் இல்லையா ஒரு கோர்வே கிடையாது அப்படிப்பட்ட உரை இது அது நாம் முன்னூல்களை படித்திருக்கிறதுனால அவருடைய ஞானத்தை வச்சு பா பார்க்க வேண்டியிருக்கோம் இல்லைன்னு சரி நூல் வந்தது போட்டாவே இந்த ஆறு அத்தியாயங்களுக்கு ஒரு பொது முன்னரை எப்படி இதை ஆறு அத்தியாயங்களும் ஒரு பிரம்மஸ்வர பற்றி சொல்கிறார் அது இதை உள்ள அடக்கி அந்த பரணி இலக்கணத்துக்கு மாறுதல் இல்லாமலும் அந்த கதைப்போக்கு கிடாமலும் ஒரு நூல் செஞ்சிருக்கார் த அதை பற்றி சொல்லும்போது இப்போது உற்சவலை ஆரம்பம் சொல்கிறார் இதன்பொருள் போகாத துயர் மேவி பொல்லாத ஈப்பைகள் விட்டு ஒழியாத துன்பத்தை பொருந்தும் கொடிய ஈப்பை பிசாசங்கள் அதாவது பிசாசங்கள் பலம் சொல்லியாச்சு அதில் மூச்சுப்பைகளும் உண்டு ஊர்வம் பசு வீண் பேச்சுக்கெல்லாம் உடம்பெல்லாம் வாயாக இருக்கும் நல்ல விஷயம் பேசினா உள்ள வாய முடியும் எல்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட பெய்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க நான் தேடி வச்சுக்கிட்டு எட்டு ஒழியாத துன்பத்தை பொருந்தும் நீங்க முடியாத துன்பத்தை ஒரு கொடியை பிதாசங்கள் பகுமாறியலாக யோகா ஆலயத்து உள்ளிருப்பால் அனாதிகாரிகள் இவர்கள் அனதிகாரிகள் பேரும் அடையும் படிக்கில்லாத யோக முடிவில் உள்ளாகும் அதாவது விசாரயோகம் அல்லது அட்டாங்க யோகம் அல்லது அடயோகம் தியான யோகம் இப்படி பல யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளன இதெல்லாம் துவைத மதத்தில் சொல்லப்பட்ட அதுவும் யோகம்தான் பக்தி யோகம் அது இதெல்லாம் சமாதி கூடும் ஆனாலும் அத்வைத சமாதி இருக்கு அதை முடிந்த நிலை அப்படிப்பட்ட யோக முடிவில் உண்டாகும் யான் எனது அற்ற அவஸ்தான ரூப நிர்வீக்கர்வ சமாதியில் தனது சுரூபமாக இழங்கும் தேவியே இங்கே தேவி என்று சொல்கிறது காரணம் ஒரே பிரமேனு அர்த்தம் அதை கூடஸ்தன் தான் கூடசனே பிரம்மந்தான் பிரமே கூடஸ்தனம் தேவின்னு சொல்ல காரணம் என்னன்னா பெயர்களுக்கு தெய்வம் தேவி காட்டு காட்டு தேவி சுடுகாட்டு தேவி கற்று துர்கை அதனால் தேவியன்னு சொல்வது திருச்சோலை உச்சோலையே அழகிய புகுஞ்சோலை உச்சோலையா ஆகவே இதுதான் சோலை அது தேவி வைத்து கொண்டிருக்கின்ற சோலை அது என்ன வசி எங்கே வசிக்குது எந்த தீவிர விசாரத்திற்கு பிறகு வரக்கூடிய சமாத நிலை உண்டோ சமாதியில் எந்த அனுபவம் இருக்கிறது பிரம்மாணம் இருக்கிறதோ அந்த பிரம்மாணுபம் தான் தேவி அதுதான் உட்சோலை அது தர கிடையாது என்று இங்கே பிரம்மதிப்ப நீர் பூமி அனல் காளி ரவி சோம ரவி யாது மூடு ஏகாசரநாதன் அடியார்கள் பயில்வார்கள் இதமாகவே பாகாரியை அஷ்டமங்கள முகூர்த்தங்களையும் அழியாது மூடி காக்கும் வஸ்திரமாகிய வல்லமையுள்ள பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் அடியார்கள் உற்சோலையை அனாயசமாக அடைவார்கள் முன்பாட்டிலேயே எந்த ஒரு நிமிள் சமாதியிலே அனுபவப்பட்டிருக்கிறார்களோ அதுதான் உற்சோலை என்றார் அதான் தேவி இருக்கிற உற்சோலை அதுபோல் இந்த உச்சோலையை அடைவது யார் அஷ்டமங்கல முகூர்த்தமாக பாவனை செய்து கொண்டு அபியாசம் செய்கிறார்களோ அவர்களே அடைய முடியும் இது பக்தி மார்க்கத்தில் ஏற்பட்ட ஒரு விசாரம் அஷ்டமங்கல முகூர்த்தமாக பார்க்கறது பக்தி மார்க்கம் ஈஸ்வரன் எட்டு விதமாக காட்சி கொடுக்குறார் என்று யாபக பானம் உண்டாகிறதுக்காக இல்லை இது மாறுதல் அடையும் ஏன்னு ஒரு பரம்பொருள் தான் சத்தியம் மற்ற நாமரு பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியன்னு சொல்கிறது கர்ஃப்யூ சம்பந்தத்தினால் தோற்றம் பிரம்மத்தின் விவரத்தமும் மாயின் பரணாமமே பிரபஞ்சம் என்பது கருத்து அதற்கு முந்தைய அபியாசம் இது செய்யத்தக்கது இது பக்தி மார்ந்ததுலேயும் செய்யத்தக்க அபியாச இதுதான் சத்தத்தில் சொல்கிறில்லை அவருடைய அஷ்டமக்கம் ஒருத்தர் நீ பண்ணலன்னு சொல்கிறல அப்படி வரும் விவரத்தமும் மாயின் பரிணாமமே பிரபஞ்சம் பிரமத்தின் வித்தம் பிரர்தரமாக இருக்குது மாய பரணமாக இருக்கு பிரம்மம் பரிணாமம் அடையிறது இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இந்த மாய பரிணாமத்தினால பிரம்மே பல விதமாக தோற்றம் தான் தெரியும் ஒரு பரம்பொருள் அதிகமாக தோற்றம் தெரியும் எதுபோல செவத்தில் ஒரே செவ் தான் ஒரு வெள்ளை நிறம் உள்ள செவ்று அதில் பல சித்திரங்கள் எழுதிட்டாக்கவுரு பல சித்திரங்களா தோட்டு சிவர சித்திர மாதிரி பல விதமாக இருக்கு வருடங்களும் பரணாமல் சவர் பலது மாதிரி இருந்தால் தோற்றுறது அப்படி போல் பிரம்மஸ்வரபம் ஒரே மாதிரி இருக்க இந்த மாயின் பரிணாமத்தினால பிரம்ம விவராக தோற்றுறது இவ்வித தோற்று எப்படி அறியிறோம் அப்படின்னு சொன்னால் ஜீவர்களும் அறியிறாங்க எப்படி அறிகிறாங்க நான் கர்த்தா போக்தா சொல்லி பல இருக்காங்க ஒரே சேதனம்தான் எல்லாருக்கும் அதிர்ஷ்டான சைதன்யம் அப்போ கூட நான் கர்த்தா போக்தா எனக்கு ஒன்று தெரியவில்லை அஞ்ஞானத்தான் இருக்காங்க சில பேர்கள் ஞானம் அடைந்துருக்காங்க இப்படி பல்வேறு விதமாக இருக்கிறார்கள் அவருக்கு அறிவு எது பிரம்மத்தேவரே அறிவு கிடையாது பிரம்மில்லையே ஒருவருக்கு அறிவில்லை அதனால் பிரம்மசுரமும் ஒரே மாதிரி இருக்க இந்த நானா விதமாக காட்டக்கூடியது இந்த மாயின் பரிணாமம் மாயைக்கு மாயின் பரிணாமம்னு சொல்கிறது அவித்தியின் பரிணாமம் சொல்கிறது எல்லாம் ஒன்று அவித்தின் போறாங்க ஜீவனத்திலேயும் மயின் பண்ணலாம் வீசிடத்தில் இருக்கு அதனால் நானே சொல்கிறோம் நான் சின்ன வயசில் இப்படி எல்லாம் கிழி தாண்டி ஆடலேன் கோஜி குண்டெல்லாம் ஆட்லேன்னு சொல்கிறேன் அப்புறம்னா ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சேமமாக இருக்கேன் அப்புறம் தகராறுலாம் வந்ததுமானம் பண்ணது வியாபாரம் செஞ்சால் லாபம் வந்து நஷ்டம் வந்தது இப்போது வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாமல் இருக்கேன் இப்போ நிவிற்த்தியாக இருக்கேன் முன்ன விருந்த பலமெல்லாம் போயிடுச்சு இப்போது கலந்து போச்சு உடம்பெல்லாம் கெட்டு போச்சு நோய் வந்துச்சு இப்படி இவ்வளோ மாறுதலாக சொல்லும் போது நான் நான் என்று அந்த மாறா தன்மை மட்டும் இருக்கு நான் சின்ன வயசில் அப்படி இருந்தேன் நான் வயசில் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கா சரீரத்தை தான் மாறுதலாக சொல்கிறேன் எல்லா ஒழிய ஆனால் சரீரமாறு தன்மையில் ஏற்றி சொல்கிறேன் இது அத்தியாசம் பேர் சட்பா ஆறு மாறுதல்களை சரித்தில் ஏற்றி சொல்வது இந்த விசாரம் தான் விசாரம் இதை இந்த நான் என்று சொல்லக்கூடிய அறிவு இருக்கே அது ஆர்விகாரங்களும் மாறுவிடாமல் இருக்க இல்லையா விசாரம் பண்ணி பார்த்துக்கோ என்று சொல்லி நீ அதற்கு வேலாக இருக்கிறாய் நீ பரணாமல் அடைகிறது இல்லை நீ விவரத்தமாக இருக்கிறாய் என்று இப்படி கொண்டு போகிறத வேதாந்தான் கொண்டு போகுது இதெல்லாம் ஆத்மி பிரகாசம் தான் வேறு கிடையாது அது பிரகாசமே அது வீட்டு வீட்டில் பழு தூங்கும் போது பிரகாஷம் எங்கேருந்து வந்தது சூரிய செந்திரலாம் சொல்றாங்களே எங்கேருந்து வந்தது ஆத்மி பிரகாசம் வளர்க்குது அது பிரகாசம் ஒருபடி தீரமாக இருக்க அநேக நாம ரூபங்கள் மனதின் கற்பனை பரிணாமம் அது பரிணாமம் தெரியும் என்ன செய்கிறாங்க சொப்பனம் கண்டவன் நான் கண்டியன் நான் கண்டேன்னு கரான் இவன் கா பார்த்தது வாஸ்தவம் தான் ஆனால் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி வந்தேன் போனேன் அப்படின்னு அதோட ஐக்கியமாகி பேசுகிறேன் அது அஞ்ஞானம் இத்தனையும் சொப்பனம் கண்டது ஆத்மஸ்வரூபமாகிய நான் தான் என்னுடைய ஆத்ம பிரகாசம் கண்டது அது மித்தை நான் தான் சத்தியம்னு சொன்னால் ஞானம்னு வேறு அப்படி விசாரம் பண்ணுறேன் ஆகவே வியாபாரம் உண்டாங்க அது வியாபாரம் பண்ண பிறகு இது சுலபமாக வந்துடும் சிவனுடைய ஏட்டி பிரிவுகள்னு சொல்லுவாங்க அப்படி ஏன் பார்க்கலாம் இங்கே நாம் காணப்படணும் ஏற்றுக்கிறோம் நமக்கு அவரோட வித்தியாசம் தான் நீர் பூமி அனல் கால் இரவி சோமர் வானம் அப்பு அத்திவி அக்னி வாயுவாகிய பஞ்சபூதங்களையும் சூரிய சந்திரர்களையும் அவியாது மூலம் ஏகாச தரம் நாதன் ஏகா சதரமா என்னது தரம் நாதன் அடியார்கள் அழியாமல் மூடி வைக்கும் உத்திரிகமாகிய வல்லமை உள்ள பரமேஸ்வருடைய மெய்யடியார்கள் இதம் ஆகவே பயில்வார்கள் சுலபமாகவே ஈட்சோலை அடைவார்கள் அஷ்டமங்கல முரத்தை அபியாசியவர்கள் இந்த சமாதி நிலை கூடி பிரம்மஸ்வரூபத்தை அடைவார்கள் இதுதான் உற்சோலை உட்சோலை பாருங்கள் அரிஷன் சேர்ந்த உற்சோலின் பேர் ஒரு பிரம்மஸ்வரூபத்தை தான் இப்படி பலதுமாக சொல்கிறது ஆகவே உற்சோலை என்று சொல்வது அது நம்முடைய அரிசாண சேதின்தான் ஐஷா சேதின் அஷ்டமங்கல மூர்த்தமாக சொல்லும் அவன் துவைத சமாதி பேர் அதுக்கு துவைத சமாதின்னு சொன்னால் வெளியில் வந்த பிறகு அவர்கள் இப்படி ஒரு பெரிய ஆனந்தத்தை அனுபவித்த சொல்வார்களே ஒழிய அதன் இந்த உலகத்தில் நித்தியம் நிச்சயம் இருந்தாலும் கூட அந்த உபாசன தெய்வத்துக்கிட்ட போயிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த நாள் எப்போ வருமோ என்று அதான் துவைதம்னு பேர் இங்கே அத்வைதத்தில் அப்படி இல்லை இந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் வெளியில் வரும்போது அகோ அஹோ ஆச்சரியம் ஆச்சரியம் இந்த மாதிரி அனுபவம் இதுவரை கட்டி பார்த்ததில்லை எங்கே பார்த்தாலும் எல்லாம் மித்தியாசுவரமாக தோற்றுது அது கரைச்சான செய்த பிரம்மம் அது எனக்கு அன்னியும் இல்லை ஆகவே நானே பிரம்மந்தான் பிரபமே நான் நான் எங்கேயோ போது எங்கே வர்றது எங்கேயும் போக இல்லை எங்கே நிறைந்த பிரம்மஸ்வரமும் பத்து கிலோ அதிக்கிரமத்து எல்லையிட்டு அந்த பிரம்ம எங்கேயோ போகிறது எந்த சொர்க்கத்துக்கு எந்த நேரத்துக்கு போகிறது எந்த பதுமூத்தி அளவில் இருக்கிறது எதுவுமே கிடையாது நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் நாமரபிரபஞ்சம் சரீரம் தேகாதிகள் கர்மத்துகளாக செயல்படுகின்றன என்று இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் யானை செய்யும் கஜன் கதையில் பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் அதே தான் இந்து தான் அத்வைதம்னு பேர் அது கூடும் அப்புறம் அடசமாதி அடயோகத்தினாலே சமாதி கூடும் அப்புறம் வே சோகமாக இருந்தேன் சுலுத்தி போட சோமான்னு சொல்லுவாங்களோ அப்புறம் விவகாரத்துக்கு போயிடுவாங்க என்னையே அவனை அரந்தமாக இருந்த அப்பா சொல்லுவாங்க அப்புறம் எந்த விவகாரம் பண்ணுறாங்க அப்போ கருமான எந்த விவகாரம் அந்த மாதிரி போயிடுவாங்க அடையகம் அதான் மூச்சு பிடிச்சி அடக்குனாக்க மனது நிற்கும் மனசு என்னன்னா மூச்சு நிற்கும் விசாரமாக இருக்க மனதை நிறுத்துறது மூச்சு நிறுத்துறது இல்லை தானே என்ன போயிடும் இப்போ மூச்சு நிறுத்தும் போது மனது நிற்கும் எது வரைக்கும் நிற்குதோ அது வரைக்கும் சமாதான இல்லை அப்புறம் மீண்டும் புள்ளிட்டு வந்துடும் வந்த பிறகு அவர்களுக்கு பாவனை என்ன இருக்குது இது இவ்வளோ சக்தி பாவனை தான் இருக்கும் சேர்க்கலைங்காண்ணா எங்கே போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இது அடியாறுகளுக்கு அடாசமா கிடைக்கும் அப்படிப்பட்ட உற்சவலை ஆறு நிறையும் அருளுமே வேறு மிளகலை கூறு பதி பதி பதினென்று நாலு அல்லது விளம்பர பழனி மூலமும் அத்யானந்த விளக்கோரையும் ஆறாவது உற்சோலை உற்சோலை என்பதும் பிரம்மதிபூர் சொல்றது தான் அதான் பரணிலக்கணப்படிக்கு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சோலை இருக்குது அந்த சோலையில் கோயில் இருக்குது வேறு தேவி இருக்குது அது பிரகார தேவன இருக்குன்னு இப்படி காட்டணும் அப்படி காட்டுறதுக்கு இங்கே சொல்லும்போது அது உற்சோலையும் பிரமந்தான் கோயிலும் பிரமந்தான் பலிபடம் பிரமந்தான் சகலம் பிரமந்தான் என்று ஒவ்வொன்றையும் அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி பொறித்து காட்டார் பல விதமாக சொல்கிறது அவதாரிகை ஞான சாஸ்திரங்களும் சொர்குணத்தை உடைய ஞானிகளும் விசிராந்தியான திருவருளும் குறைவற்ற அறுபத்தி நாலு கலை ஞானங்களும் இவ்வுற்சோலையை கூறுவதையேயன்றி வேறில்லை என இதன்பொருள் ஆறும் இலகலை நீரும் அறிஞர்கள் அத்வைத ஞானமும் மைத்ரீ கருணை முதிவு பேர்ச்சியாய சர்க்குணங்களும் ஞானிகளும் ஆறும் நிறையும் அவ் அருளும் விசிராந்தியும் நிறைவும் அத்திருவர்களும் பதின் ஆறு நாலு கலை கூறும் அல்லது விளம்பில் வேறு இல்லை அறுபத்து நான்கு கலைஞானங்களும் எடுத்துரைப்பது இவ்வுச்சோலையே அல்லாமல் கூற வேண்டிய கூற வேறு இல்லை என்பதும் ஆகவே இந்த உற்சோலை என்று சொல்லக்கூடியது இந்த புறத்தே இருக்கின்ற அந்த சோலையிலே மரஞ்செடிகள் எல்லாம் அலங்காரமாக இருக்கும் இங்கே மரம் செடி கொடிகள் எல்லாம் இல்லை இப்போ என்ன கலைகளும் ஞானிகள் அவருடைய குணங்கள் இவை எல்லாம் அந்த உச்சோலை பற்றி சொல்லப்படுது உச்சோலை என்று சொல்லக்கூடியது ஞானமடைந்தவர்கள் அல்லது ஞானம் அடைவதற்கு முன்னால் சாதாரணமாக சொல்லப்பட்ட கலைகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக பிரம்மசுரபந்தான் இருக்கிறது பிரம்மத்துக்கு என்னமோ எதுவுமே நவிலு கலை அறுபத்து நாலு மறிவரும் பரம மரிய இந்த கலைகளை மட்டும் அறிஞ்சால் பார்த்தா அது அதினமாக பிரம்ம அப்படி பிரம்மத்தை இல்லை ஆரோவிதமாக கற்பிதமாக இருக்கிறது இந்த கலைகள் இந்த உற்சோலை சொல்லப்படும் உளவிய கிளிகளும் உளவிய குயில்களும் நிறைவையில் இயல்பதிரை வருதால் உளவியமறைகள் இறைவிதன் அருகுரு குளருவ குளருவ மழலையே அவதாரியை யோகிகளும் வேத வேதாந்தங்களும் தேவியின் திருவடிகளை தங்களுக்கு முடிந்த மட்டும் வாழ்த்தி கொண்டிருப்பன எனல் இதன்பொருள் நிலவிய கிளிகள் யோகிகளாகிய கிளிகளும் உளவிய குயில்கள் கர்மயோகிகளாகிய குயில்களும் இறைவர் தால் நிறை பயில் இயல்பது உற்சோலையில் தேவரின் கல்யாண குணங்களை பாடும் தன்மையிலாயின குளவிய மறைகள் அநாதியாய் விளங்கும் வேத வேதாந்தங்கள் இறைவிதன் அருகு தேவியின் சமீபத்தில் கொண்டு குளறுவ குளறுவ மழலையே அரைகுறையாக மழலை சொற்களை மீண்டும் மீண்டும் கூறுவன குழந்தைகள் எப்படி பேசுனால் பெரியவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக தெளிவன் சொல்லப்படுகிறதோ அப்படி போல் ஞானிகளும் கர்மகாண்டிகளும் இன்னும் மற்ற பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து தேவியின் முன்னாலே தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேவி பரபிரமன் வேறு கிடையாது என்பதை எதிர்ப்பு அழலூர் அடலும் அயர்வு ர உயிரும் அலம்பர வெருவி அயரு நாள் நிழலில் அறிதழகிய கருணை நிகழ்வு நிழலூர் நிழலுமே அவதார்கை உடல் எரியவும் ஜீவன் சோகமுறவும் சஞ்சலமுற்று பயந்து சோர்வடைந்த போது குளிரிடமின்றி அழகிய கருணையால் விளங்கும் தேவியின் திருவழி தாமறியே நழலாகும் எனல் என்பொருள் உடலும் அழல் உற அயர் உற உயிரும் தேகம் மரண காலத்தில் தீபோல் எரியவும் பிராணனும் சோர்வடையவும் அலம்பர வெறுவி அயறும் நாள் மனம் சுழலவும் பயமுற்று சோர்வு அடையும் காலத்தில் நிழல் பெரிது இல அவ்வழகிய கருணை நிகழ்வுறும் நிழல் நிற்க குளிர்ந்திடம் வேறு இல்லை அந்த கிருவையால் விளங்கி கொண்டிருக்கும் உற்சோலையே ஒரு நிழல் ஒப்பற்ற குளிர்ந்திடமாக உள்ளது மரண காலத்திலையும் மற்ற காலத்திலையும் ஆபத்து காலத்திலையும் யார் சொன்னால் பண்ணுறாங்க பகவான் தான் பண்ணுறார் அது வேறு இல்லை அது எப்படி இருக்கு அப்படி போல் இங்கே உற்சோலைங்கிறது அதுதான் எல்லா காலங்க ஆபத்து காலங்களிலும் பகவானை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லுவாரு மரணமடைத்தவத்திலையும் அல்லது ஆபத்து காலத்திலையும் பகவானை தவறு வேறு இல்லை அதனால் இந்த உற்சோலியானது ஒப்பற்ற குளிர்ந்திடமாகும் அதுதான் குளிர் குளிர்ச்சி நம்ம கொடுக்கக்கூடியது சம்மந்தர் சொல்லுவாரா நெறிமையங்கி அறிவழிந்து அலமந்த போதாவி என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளமந்து மழவார்கள் நடமாட முழவென்று அதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி மகிழ்வார்க்கும் திருவையார் என்ன அப்படிப்பட்ட திருவையார் மையம் சொன்னார் என்ன புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவழிந்து ஐமேலுட்டி மரண காலத்தில் போகலாம்னா களை கலையும் போயிருது இந்திரியங்களுக்கு மனசு சம்மந்தம் இருக்கிறது இல்லை அதனால தான் குடல் போகுது கண் எக்கடி கால் மூணு கால இருக்கா ரெண்டு வேலை காட்டு அது ஒன்றும் சரியில்லை பேரை வந்திருக்கா ஓ அப்படிங்கிறது வாய்க்கும் மனதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன சொல்கிற கடைசி காலத்தில் அவ்வளோதான் ஒன்றும் இங்கே சம்மந்தம் இல்லை புத்தி சக்தி செயல் போடுறதில்ல அதனால் அந்த சமயத்தில் அருள் செய்வது யார் அது திருவையார்காரு தான் திருவையார் சிவபெருமான் தான் அருள் செய்கிறான்னு சொன்னார் அப்படிப்பட்ட சிவபெருமான் இதை மறக்காமல் இருக்கணுங்கிறது அது பாட்டி கருத்து ஆகவே உற்சோலைங்கிறது அதுதான் ஆபத்து காலத்திலையும் மரண காலத்திலும் எது நமக்கு ஆதரவு எடுக்குதோ அது உச்சோலை மரணமாகிய பெண்டிரும் சுற்றமும் பண்ணு தங்கையிற்றந்த இரணமானவை கொண்டிடையோரை இயம்பிலாதுவன் இயகும் மரண வேதனை யாவரால் அறியலாம் மயங்கி ஐம்புலன் அந்த கரணம் யாவையும் கலங்கில ஒருவன் துயர் அந்த கடவுளையே அறியிருப்பான் பகவானு தான் தெரியும் எட்டு மடங்கு துன்போன்னு சொல்லப்படுது உதாரணப்பாட்டு பகவானு தான் தெரியும் அது மரண சமயத்தில் அவ்வளோ துன்பம் இருக்கான் அது நமக்கு தெரியலையானா எல்லாம் மறந்து போச்சு எத்தினிங்க பிறகுல அழகு வச்சிருந்தான் மறந்து போகுது சின்ன அஞ்சு வயசு வரைக்கும் இல்லை ரெண்டு சமாச்சாரம்னா மறந்தே போச்சு இன்னும் முன் ஜென்மது தாங்க ஞாபகம் வரப்போகுது அப்படி மறைப்பு சக்தி கொடுத்துருக்காரு அப்படி கொடுக்கலான்னு சொன்னால் இப்போ இருக்கிற கவலையிலே கவலைப்பட்டு கவலைப்பட்டு சாகிறாங்க இன்னும் அந்த காவலையும் பட்டாங்கன்னா இன்னும் சீக்கிரம் சேர்த்து போய்விடுறாங்களே இருப்பாங்களா இல்லை அந்த காவலியோட புதுக்க அந்த பழைய காவலி வந்தேன் புது கவலைக்கு அவர் வாழ முடியாது அதோட சண்டை சச்சரம் வந்துடும் அதை தான் மறை கொடுத்துட்டார் ஆனாலும் சுருதிப்பிரமாணம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் யுக்தி பெருமாணமும் இருக்குது அது யுக்தி ஐந்து வயது வரைக்கும் நமக்கு செஞ்சது எதாது ஞாபகம் இருக்குது ஒன்றுமே கிடையாது இப்போ குழந்தைங்களாம் செய்கிறாங்க அது போல் நாமளும் செஞ்சுருப்போம் யுக்தி அனுமான பிரமாணம் தான் அது முடியாது ஆகவே அது எப்படி அந்த மரப்பு ஏற்பட்டதோ அதே போல் முன் ஜென்மங்களில் மனமழை சமத்தில் வந்து துன்பத்தி மறந்து போச்சு அதோடு இப்போ கூட இந்த வாழ்க்கையிலேயே இப்போ நடந்து கொண்டிருக்க விபரம் தெரிஞ்ச காலத்துலையும் கூட காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் நம்ம மனசில் தங்குறதில்லை சில முக்கியமான தான் தங்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நடைமுறையில் எல்லாத்தையும் நாம் அழுத்தம் பண்ணுறதில்லை சாமானியமாக விட்டுறோம் டேபிள் எல்லா ரீவில் பண்ணுறதில்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நேற்று சாப்பிட்ட குழம்பு என்ன கறி என்ன கூட சொல்ல தெரியாது முந்தானம் சாப்பிட சொல்ல வருமா ஏன் வர்றதில்லை அது முக்கியம் இல்லை ஏதாவது சாப்பிட்டாச்சு முக்கியம் அது ஞாபகம் இருக்குது அது நேரம் சாப்பிட்டான் இன்றைக்கி சாப்பிடலாம் எல்லாம் சார் என்ன குழம்பு ஞாபகம் பண்ணி பார்க்கணும் ஞாபகம் பண்ணிட்டு கூட போயிடும் சரியாக கூட வராது இதுக்கே இவ்வளவு மரது இருந்தால் அப்புறம் மரத்து வருமா இப்போது நடைமுறையில் உள்ளது நேர் வராது காலம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல சரி ஒருத்தருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தேன் ஆயரருவா கடன் கொடுத்தேன் அது ஞாபகம் இருக்கேன் இல்லையா அதில் அழுத்தம் இருக்கு இல்லை அது முக்கியம் விஷயம் முக்கியமான விஷயம் அது இல்லைன்னா முன்னாடி எழுத்தரலாம் அப்புறம் கடன் கொடுத்தது அப்படித்தான் கடன் வாங்கினது கூட ஞாபகம் இருக்கும் அது மறந்துடுதில்லை மறக்காது இருந்தனால இந்த போட்டில் நமக்கு சோலையானது எப்படி குளிர்ந்திடமாக இருக்கிறதோ அப்படி போல் இந்த ஒப்பற்ற குளிர்ந்திடம் உற்சோலை தான் நமக்கெல்லாம் மரண காலத்திலையும் அல்லது வாழ்க்கை வாழ்கின்ற காலத்திலையும் ஆபத்து காலத்திலையும் அந்த உற்சோலைன்னு சொல்லக்கூடிய இறைவனைத்தவரை வேறு கிடையாது என்பது எந்த உலகுலதன்று முதலில் நின்று வரை தீ நொன்றுதான் நின்றதன விலை என்று மொழி வர நின்றதொரு பொருள் ஒன்றுமே அதிக எப்போது உலகம் உண்டோ அப்போதிருந்து இவ்ச்சோலையின் வேறாய் இதுவரை உலகில் ஓர் பொருளாயிலும் இருந்ததில்லை எப்பொழுதும் நித்தியமாயிருந்தது இவுச்சோலை ஆகிய ஒரே பொருளாம் எனல் அந்த பரப்பரவு சுரூபந்தான் எந்த காலத்தில் இருந்ததில் அர்த்தம் இதன் பொருள் என்று இவ்வுலகு உலகு அன்று முதல் எதிர் இந்த உலகம் இருக்கின்றதோ அக்காலத்தில் வேறாக இன்று இதில் ஒன்று நின்றது என இல்லை இக்கால இந்த உற்சாலையில் ஒரு பொருள் இருந்தது ஒன்பு என்பது இல்லை என்றும் ஒழிவு நின்றது ஒரு பொருள் எக்காலத்தும் நீக்கமின்றி நிலை பெற்றிருப்பது ஒப்பற்ற உச்சோலை ஆகிய ஒன்றுமே ஒரு பொருள்தான் என்பதுதான் இந்த பரம்பொருள் எந்த காலத்தில் இந்த உலகம் இருக்கிறதோ அக்காலத்திலிருந்து வேறாக ஒரு பொருள் இருப்பதில்லை எல்லா பொருள்களும் நாசமடைந்தாலும் கூட இந்த பொருள் நாசமடையாமல் இருக்கு அப்படிப்பட்ட உச்சோலை இது ஆகவே ஒரு பரபிரமஸ்வரூபம் எங்கும் எப்போதும் ஒரு மாதிரி இருக்க அதில் அநேக விதமான மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இன்றோலைக்கு அழிவில்லை ஏன்னா பரபிரமத்துக்கு அழிவில்லை அப்படிப்பட்ட உற்சோலை இது என்று சோலையாக வைத்து கோயில் ஆதி நாலு மாமறைகள் சூழ்வதற்க கோயிலு களவு கூறவோ ஓதுனால இரண்டுடன் இரண்டு திக்கு உண்டமேனிய கோயில் உள்ளதே ஏழாவது அத்தியாயத்தில் கோயில் சொல்கிறார் அவதாரிகை அநாதியான வேதாந்தங்களாலும் கோயிலை அளவு பொருளாக பத்து திக்கும் நிறைந்த பரமாத்மா வீட்டிருப்பதாம் என இந்த பரம்பொருள் இப்போது கோயிலாக வர்ணிக்கிறார் அந்த மரணிகள் எல்லாம் உள்ள படிக்கு இப்போது உள்ள கோயிலாக சொல்லுவார்கள் இங்கே அப்படி இல்லை பரம்பரமாக சொல்லுமா கோயிலாக இருக்கிறார் அத்தகைய கோயிலுக்கு அளவு முடியுமா எங்கள் எழுதுவில் என்பதை விழிக்கிறார் இதன் பொருள் ஆதி நாலு மாமறைகள் முதன்மையான நான்கு சிறந்த வேதாந்தங்களும் சூழ்வதற்கு அறிய கோயிலுக்கு அறிவதற்கு அறியதாய் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு அளவு கூறவோ வரையறை ஓது நாள் இரண்டுடன் இரண்டு திக்கு கூறுவதெனில் பத்து திக்குகளையும் உண்ட மேனி அக்கோயில் உள்ளது விழுங்கி பரபிரமமான தேவியானவள் அந்த ஆலயத்தில் இருப்பள் வே அந்த கோயில பிரம்மஸ்வரபம் தான் உள்ளே இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் தான் அப்புறம் கோயில் பிரம்மெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிறது வேலை பொருளாக இருக்க முடியும் அப்புறம் கோயில் கோயில் பிசாசியில் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் எல்லாம் பிரம்மத்துக்கு என்ன இருக்கு ஆகவே இந்த கோயிலானது பத்து திக்குகளும் நிறைந்திருக்கின்ற ஒரு பெரிய கோயில் இந்த கோயிலுக்கு ஈடு இணை கிடையாது அடிப்படை பரமஸ்வரம் ஆகிய கோயிலை பற்றி இன்னும் சொல்லப்போன சமயமாறுதான் அரைவதேயலால் சதுமுகாதிகள் அறியதார்களோ அமையுமாறுதான் அறிய ஓதுவார் அரிய கோலம் வாழ் பெரிய கோயிலே ஆறு சமயங்களும் அரைவதேயலால் அறியாததும் அரிதற்கு அரிதாம் அதை உள்ளபடி அறிந்து ஓதுவாரார் மனா ம மனாதிக்கு எட்டாத மகாதே அவர் வீட்டிற்கும் பெருங்கோயிலாம் என இதன்பொருள் சமயம் ஆறுதான் அறைவதே அல்லால் சமயங்கள் ஆறு அது எட்டு சுருக்காய் என தாங்கள் பற்பலவிதமாக கூறிக்கொண்டிருப்பது அல்லால் ஒவ்வொரு சமயங்களும் அந்த பரம்பொருளை பரிச்சுனமாக அதாவது சொல்லுபட்டங்களில் தான் சொல்வார்களே வியாகமாக சொல்ல மாட்டார்கள் பரபிரமஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிற மகாவிஷ்ணு அப்படிம்பாங்க அது எதையாக மகாவிஷ்ணுன்னா திருப்பார் படையிலே பள்ளிக்கொண்டிருப்பார்னு சுருக்கமாக காட்டிடுவாங்க எங்கே இருந்துருக்கிற சிவருமான் என்று சொல்லுவார்கள் எங்கேயா இருக்காருன்னு கைலாசம் இருக்காரு அதுதான் சிவருமான் என்று சொல்லுவார்கள் அப்புறம் கொஞ்சம் விரிச்சாக அட்டமங்கல மோத்தமாக இருக்கான்னு சொல்லுவாங்க அதே அவங்க வைஷ்ண சம்பவத்தில் எங்கே நாராயணனுடைய சொல்வி எங்கே நிறைந்திருக்கிறது என்று இப்படி ஒரு வாராக முழுமையாக சொல்ல முடியாது ஆகவே சதுமுகாதி கான் அறியது நான் முகன் முதலிய தேவர்களாலும் கண்டு உரையாட முடியாததை ஆறுகலோ அமையும் ஆறு அரிய ஓதுவார் வேறு ஆறு அந்த ஆலயத்தை சம்மதிக்கும் வழியாய் அறியும்படியாய் கூற முடியும் அரிய கோலம் வாழ் பெரிய கோயில் மனோவாக்கிற்கு அரியதான பரம்பொருளையாகிய தேவி வீட்டில் இருக்கின்ற பேராலயமாகும் இத்தகைய பேராலயத்துக்கு ஈடு இணையாக எங்கேயும் கிடையாது எல்லா உலகங்களும் இதில் தான் இருக்க வழியாக எந்த உலகத்திலும் இந்த கோயில் கிடையாது இந்த கோயில் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தான் அதுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட பெரிய கோயில் இந்த கோயிலை பற்றி பிரம்மன் முதலான தேவனும் அறிய முடியாது அப்புறம் வேறு அறிய முடியும் யாரும் அறிய முடியாது அப்படிப்பட்ட மகிமுள்ள கோயிலுக்கு மெய் விளக்கே கோயிலுக்கு வேறு நீ விளக்கு எல்லாவற்றிற்கும் இருப்பு விளக்கத்தை தந்த தந்து விளக்குவதை விளக்குவதற்கு விளக்கில்லை என விளக்கினார் மேவு கோயிலுக்கு சத்துக்களுக்கு எல்லாம் சத்தையை கொடுத்து விளக்கும் பரம்பொருள் எழுந்தருளி ஆலயத்திற்கு இனி வேறு இதற்கு வேறு விளக்காக விளக்கமாக எவ்விளக்கு விளக்கும் எந்த தீபமானது வந்து விளங்கும் இப்படி பிரகாசிக்கப் போகின்றது இப்போ கோயில் விளக்கு என்ன ஐயான்னு கேட்டாங்க அதுவே இந்த கோயிலே விளக்க வடிவமாக இருக்குது கோயில் விளக்கு தேவையில்லை அதுவே விளக்கு இருக்கு அப்போ அதுக்கு விளக்கிறதுக்கு ஒரு விளக்கு வேணுமா சூரியன் சூரியனை பார்க்குறதுக்கு ஒரு விளக்கு உண்டான்னு சொன்னாக்கா முடியுமா சூரியனே விளக்குடிமா இருக்கார் அவர் விளக்குனதுக்கு அப்புறம் இந்த கோயிலே விளக்கொடிமா இருக்குது அந்த விளக்கு விளக்கிறதுக்கு உள்ளூர் விளங்கும் தேவையா அதனால் இங்கே இந்த கோயிலுக்கு மின்சார விளக்கோ நெய் விளக்கோ எண்ணெய் விளக்கு எதுவுமே தேவையில்லை அதுவும் விளக்குடிமா இருக்குது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம் எங்க பரம்பொருள் சித்து வடிமாக இருக்கார் அறிவடிமாக அந்த அறிவு ஒளி வடிவமாக இருக்குது அந்த ஒளி ஜட ஒளி இல்லை சேதன ஒளி அதற்கு அனுபவம் சொப்பனம்தான் சொப்பனத்தில் பார்க்கலாம் இருட்டு வீட்டில் கண்ணோழி தூங்கும்போது எத்தனையோ விவகாரங்கள் நடக்கின்றன சொப்பனம் காண்கிறோம் அது இப்போ ஜாக்கிரதை வந்து சொல்கிறோம் இப்படிலாம் நடந்தது அப்படி போனேன் எப்படி போனேன் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம் அப்போ அங்கே ஒளி ஒளியில் தான் பார்த்த மொழி இருட்டில் பார்க்கல அந்த ஒளி எங்கேருந்து வந்தது ஆத்ம பிரகாசம் அந்த பிரகாசம் இங்கே பனிச்சின்ன பிரகாசம் இல்லை மன அளவுக்கு வளைஞ்சு இருக்கிறது அந்த மன அளவுக்கு அந்த பிரகாசம் இந்த அளவுக்கு இருக்குது இதே போல் எல்லாருக்கும் இந்த பிரகாசம் இருக்குது எங்கெங்கே மனங்கள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு வளைபெற்று இருக்கிறது மனம் இல்லாதது இல்லையான்னா மனம் இல்லா அது யாபமாக இருக்கிறது மாயின்னு சொல்லக்கூடிய மனதினாலே வளைபட்டு இருக்கிறது ஈஸ்வர மனம் அவர் விளக்கு கொடுக்குது ஜீவர்களுக்கு மன அளவுக்கு அழைப்பட்டு அந்த சேதனமானது ஒளி கொடுக்குறது அந்த ஒளியில் தான் சொப்பன் நடக்கிறது சொப்பனத்தை நடக்குது அந்த ஒளி ஜாக்கிரதை இல்லையா ஜாக்கிரதையிலையும் இருக்கு ஜாக்கிரதையில் நீங்கள் விவகாரம் பண்ணுறீங்களே அது ஒளி கொடுக்குறது அந்த ஆத்ம பிரகாசம் எப்படி அம்மா அன்னைக்கு நூறுரூவா ஆகிட்டு போனால் எண்பது ரூபா கொடுக்குறானே என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே மணக்கு முன்னால் பாருங்கள் எண்பது ரூபா நிற்கும் நூறுரூவா நிற்கும் ஆமாய்யா ஏமாதி போட்டாய்யா ஏமாதி போட்டாலும் முன்னாடி நிற்கும் நீ கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் அது முன்னாடி கண்ணை திறந்ததே முன்னாடி நிற்கும் அப்போ அந்த ஒளி எது இப்போ அவங்க யோசனை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுறாங்க கண்ணமொடியோ மூடாமையோ அப்போ விளக்கம் கொடுக்குது அந்த ஒளி எது மலராஜ்யம் பண்ணுறாங்களே அங்கே ஆண் பெண் நடக்குது அந்த ஒளி எது அப்புறம் சிந்தனை பண்ணுறாங்களே அது செய்யலாம் இது செய்யலாமோ அப்படின்னு அந்த ஒலி எது அப்புறம் தியானம் பண்ணுறாங்களே அந்த ஒலி எது இந்த கண்ணுக்கு ஒலி கொடுக்குறது அது அந்த ஒளிக்குது இன்னும் இந்த ஒலி கொடுக்குறதா இந்த ஒலி வந்து குட அப்போ குடலுக்கு வெளிச்சம் தெரியுதா இந்த ஒலி கொடுக்குறதா குடருக்கு வெளிச்சரியுமில்ல இல்லை அந்த கண்ணுக்கு ஒளி அதுதான் காதுக்கு சத்தம் கிரகிக்கிற ஒளி கொடுக்குறது அந்த பிரகாசம் ஆத்ம பிரகாசம் மூக்கு முகரம் விளக்கம் கொடுக்கிறது அந்த பிரகாசம்தான் அதே போல் அஞ்சு இந்திரியங்களுக்கும் விளக்கம் கொடுக்கறது அந்த ஆத்ம பிரகாசம்தான் ஆகவே ஆத்ம பிரகாசம் ஜாக்கிராவாசையில் செயல்படுகிறது நல்லா விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சொப்பனாவசியம் இருக்குது ஒரு சுழித்தவாசியில் எப்படி இருக்குது அங்கே இப்படி இல்லையான்னா நாம் ஒரு இல்லாதனால அடங்கியிருக்கு அடங்கியிருந்தாலும் அந்த ஒளி இருக்கு செய்யுது என்ன எப்படி இருக்குது அஞ்ஞானத்தை பார்க்குது மன தூங்கிறத பார்க்குது தன் உண்மைச் சொருபத்தை உணருது இவ்வளோ விவகாரங்கள் நடக்குது ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்கிறோம் நான் தூங்கினேன் மன தூங்கினே தான் மேலே ஆரோ அ அத்தியாவசத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆன் பிறகு நான் சுகமாய் தூங்கினேன் என்று சொல்கிறோம் இவ்வளவும் நான் கண்டு கொண்டிருந்தேன் இந்த அனுபவம் எல்லாம் எங்கேருந்து வந்தது அது ஒளி ஒலிமாகவும் அறிவுடையுமாக வந்தது வெறும் ஜட ஒளி சேதன ஒளி அதனால் சுழித்தி அவசியலும் இருக்குது இதே சமாஜ அவசியம் ஞானிகளுக்கு அனுபவம் ஆக ஜாக சொன்ன சுழித்தி துரியமனு சொல்லக்கூடிய நான்கு அவசியங்களிலும் அந்த ஆத்மஸ்வரூபம் பரிச்சன்னமாக விளைந்து கொண்டு எதற்காக மனத அளவுக்கு மனதாக வலைபட்டுருக்கு அவ்வளோதான் கட்டாகாசம் மாதிரி ஆகாசம் கூட கட அளவுக்கு வளைபட்டு போட அப்படி போகல ஆனால் அந்த மனதை நீக்கி பார்த்தோம்னா எங்கே நிறந்த உஸ்தாது தான் நீக்காமல் பார்த்தாலும் அது வியாபகம்தான் நீக்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை கடத்தை உடைச்சாதான் மடாகாசம் அது கடாகாசம் அவகாசம் ஆகுதுன்னு அர்த்தமில்லை உடைக்காம தியான் விசாரத்தினாலும் தெரிஞ்சுக்கலாம் கடை ஓட்டுக்குள்ளே ஆகாயம் இருக்குன்னு விசாரம் பண்ணாக்கா அது ஒன்று தான் வியாபகமாக தான் இருக்குன்னு அர்த்தம் அதே போல் மனதில் வலைப்பட்டது என்று சொன்னால் சுண்டுபட்டது அர்த்தமில்லை மனதுக்குள்ளே ஊடுருவ அந்த சேதனம் இருக்குது ஆகவே மனதில் அந்த அந்த சேதனத்தில் அது கற்படைய ஒழிய வாசமாக கிடையாது சினிமா தேர்தலில் காட்சிகள் ஊடுருவு இருக்குது அந்த பக்கம் வந்து எந்த பக்கம் தெரியும் இருந்தாலும் ஒட்டுவதில்லை அதுபோல் ஆத்மஸ்வரூபத்தில் இந்த கற்பித்த சம்பந்தத்தினாலே இருக்கின்ற மாயை மாயா கருங்கின பிரபஞ்சம் சேதத்தில் ஒட்டுவதில்லை அது எல்லாத்தையும் விலை கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட விளக்குக்கு இன்னொரு விளக்கு தேவையா தேவையில்லை அதனால தான் எந்த தீபமானது வந்து விளக்கும் விளக்கும்படி பிரகாசிக்கப் போகின்றது ஏன் சத்துக்களுக்கு எல்லாம் சத்தையை கொடுத்து விளக்கும் பரம்பொருள் எழுந்தருளி இருக்கும் ஆலயத்திற்கு இதற்கு வேறு விளக்காக வேணுமா வேறு தேவையில்லை அப்படி அவரு நூறாயிரங்களோர் பிண்டமாகி விடும் பெரிய பீடமே எட்டாம் அத்தியாயம் பலிபீடம் ஒரு கோயில்னா பலிபீடம் வச்சிருப்பாங்க முன்னால் ஒரு பீடம்னால் ஒரு குண்டாக இருக்கும் அது மேலே ஒரு தட்டையாக இருக்கும் பலினா உணவுக்கு ஒரு பேரு அதில் சாப்பாடு வைக்கிறது அதுதான் பீடம் போடணும் வேலை மிச்சம் போடணும் அந்த குருக்கள் கிட்ட சேர்ந்து போயிடுவாங்க கேக்காய் போடணும் கை போட்ட சம்பிரதாயம் அவங்க ஜீவகாரணம் இல்லாதவங்க அது போய் மேய்ச்சிகிட்டு போகிறது மக்கள் அதெல்லாம் அனாச்சார இப்படி செயா மழை பெய்யறது இல்லை அந்த இது பலிபீடம் பலி என்ன உணவுக்கு ஒரு பேருண்டு சொல்கிறாங்கல்ல சரி அவன் பலி ஆனாம்பா அப்படின்னா பலி ஆனால் அர்த்தம் அந்த தேவதைக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னா தேவதைக்கு உணவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் காளியம் ஆடு பலி அப்படின்னா ஆடு உணவு அர்த்தம் அப்படி உணவுக்கு பலின்னு பேருல் அந்த பலியை கொண்டு போய் அந்த கோயிலில் பலிபட வைக்கிறாங்க இங்கே பலி இந்த உணவு அப்படின்னு சொன்னால் அவதாரிகை கோடிக்கணக்கான அன்னங்கள் ஓர் கவலை அன்னமாக இருப்பது பலிபடமா இதெல்லாம் பொருள் கோடி அண்டங்கள் ஓர் எண்ணற்றிருக்கும் கோடானு கோடி அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிண்டம் ஆய் விடும் பெரிய பீடமே கவலமாயிருப்பதான பெரிய பலிபிடமும்